ியதவம் பாதராயணம்ூத்தபாஷ வந்தே பகவன்களே நிரதருமன்மையம் சூமவிக்கோதி வாழம் பங்குலம் எத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் பரமானந்த அருளால் யானே எங்கு மாம்பிரமென்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூபசுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அணுதினம் பணியின்றேனேன் என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முனியுமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஈசனை இறங்கினேனே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி நின் திருவடி போற்றி போற்றி உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வானவர் தொடர்பினால் உலகோர் வழுத்துரும் வன்னி ஐங்கரனை வானவரதன வணியருமுகனை மாசரு கொற்ற வாழ் எரையை வானவரு முதுவன் வாலனவலவன் வணங்குநல் திருநலை மாதை வானவரதனாமுத்திராமேசவள்ளனை வணங்கி வாழ்த்திடுவாம் ஆஹறைமுகன் ஆறுமுகன் அம்பிகை புனம்பலவன் யான குருவாணியை உள்நாடு கோவிலூர் ஆதீனம் கோவிலூர் மடாலயம் பதிமூன்றாவது குருமா சன்னிதானங்களில் தாமரை மலர் பாதங்களை மனமொழி மெய்களாலே பணிந்து வணங்கி ஏற்றி இந்த கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதன் படகத்தின் முதல்வாக இந்த தொடர் வகுப்பினை நிறைவு செய்வதற்காக தற்பொழுது தொடங்குகிறோம் காலையில் சந்தேகம் தெளிதல் பாடலத்தில் ஒரு நூறு பாடல்களை திருப்பி பார்த்தோம் இப்பொழுது கைவல்ய நவணிதத்தை முழுமையாக ஒரு பேர்ட் சைவியூ என்றது போல ஒரு மேலோட்டமான ஒரு பார்வைக்காக இதில் ஒரு சார்ட் மாதிரி எழுதி போட்டிருக்கோம் ஆயிரம் ஏழு பாடல்கள் அந்த பாயிலும் ஏழு பாடல்களும் மகாவாக்கிய பதங்களாகிய மகா அயம் ஆத்மா பிரம்ம அப்புறம் சாரி பிரஜானம் பிரம்ம அயம் ஆத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்ற வரிசைப்படி நாலு மகா வாக்கியங்களையும் முதல் நான்கு பாடல்களில் வணங்கி ஏற்றி இருக்கின்றார்கள் அதுபோல ஒரு நூல் அமைப்பிற்கு அனுபந்த சதுர்த்தயம் மிக முக்கியம் அந்த நூலில் என்ன விஷயம் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அந்த நூலுக்கு அதிகாரி யார் அந்த நூலினுடைய தொடர்பு அந்த நூலுக்கும் அதிகாரிக்கும் அதில் ஏற்படக்கூடிய பிரயோஜனத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அதனுடைய பிரயோஜனம் என்ன என்று நான்கையும் விளக்கி கூறுவதற்கு அனுபந்த சதுர்த்தயம் என்ற பெயர் அதை ஐந்து ஆறு பாடல்களில் வைத்து நூல் முறைமையை ஏழாவது பாடலாக வைத்து பாயிரம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் அவர் வழிபடுவதற்கு எடுத்துக்கொண்ட பொருட்களெல்லாம் மகாவாக்கிய பதங்கள் அது காட்டும் ஏகநாயகனாகிய பிரம்மம் தன்னுடைய குருநாதன் ஈஸ்வரன் அனைவரையும் அதற்காக எடுத்துக்கொள்ளுகின்றார் அடுத்ததாக தத்துவ வழக்க படலம் முதல்ல நூற்றி ஓரு பாடல்களாக பிரிக்கப்படுகிறது தத்துவ வழக்கப்படலம் முதல்ல அதிகாரி சாதன சதுட்டய சம்பன்ன அதிகாரி விவேகம் வைராக்கியம் என்ற நிராசை சமாதி முதலான ஆறு சம்பத்துக்கள் சமாதி சக்க சம்பத்து முமுக்ஷுத்துவம் அந்த சமாதி சக்கசம்பத்தை பிரிக்கிறாங்க சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை தனித்தனியாக விளக்கம் தரப்படுகிறது அது முடித்து குருவை சென்று சரணாகிதி அடைதலும் குருவானவர் தீட்சை முறைமையை காட்டுறாங்க ஆமை மீன் பறவை மானசதீட்சை நயன தீட்சை ஸ்பர்ஷ தீட்சை அதுக்கப்புறம் உபதேச மந்திர தீட்சை அப்போ அந்த உபதேச மந்திர தீட்சையை உபதேச முறைமையை பகுத்து பிரிக்கிறாங்க சில யுக்திகளை வேதாந்த முறையில வைத்திருக்கிறார்கள் என்னது தெரிந்த ஒன்றை காட்டி தெரியாத ஒன்றை விளக்குவது போல தெரிந்த ஒன்று ஜீவேஸ்வர ஜெகத்து தெரியாத ஒன்று மூலமாகிய பிரம்மம் நம்முடைய ஸ்வரூபம் அந்த அப்படி தெரிந்த ஒன்றை காட்டுவதற்கு அத்தியாரூபம் என்று பெயர் அப்போ தெரியாத ஒன்றை விளக்குவதற்கு அபவாதம் என்று பெயர் அந்த தெரிந்த ஒன்றை விளக்கிவிட்டு மீதி இருக்கிறது என்னது அவவாதம் அப்போ இந்த ரெண்டு யுக்திகளை கொண்டு இந்த சீடனுக்கு இந்த ஞானத்தை போதிக்கிறார்கள் குருமார்கள் அத்தியாரோபம் அபவாதம் அத்தியாரோபத்தில் என்னென்னலாம் காட்டப்படுது அப்படின்னு சொன்னால் சிருஷ்டிக்கிரமங்கள் அதாவது உபகசிருட்டி கிரமசிருஷ்டி என்று ரெண்டு உபகசிருட்டி என்பது ஒரு வினாடியிலேயே மனம் வெளிப்படும் பொழுது உலகம் முழுவதும் ஜீவேஸ்வர ஜெகத் முழுவதும் ஒரு வினாடியில் வெளிப்படுவது அது உபக சிருஷ்டி என்று பெயர் மனம் அடங்கினால் இந்த ஜீவேஸ்வர ஜெகத் முழுவதும் அடங்கி விடுகிறது அப்போ இது எல்லாவற்றிற்கும் இது வெளிப்படும் பொழுது கூட ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது முக்குணம் சத்துவம் ரஜஸ் தமசு அந்த முகுணங்களை பற்றி விளக்கம் தரப்படுகிறது அப்புறம் கிரமசிருஷ்டி கிரமசிருஷ்டியில் எப்படி தொடங்குகிறார்கள் என்று சொன்னால் மாயை அவித்யா அஞ்ஞானம் அந்த மா ஒவ்வொன்றும் வஷ்டி சமஷ்டி என்று பிரிக்கப்படுகிறது அதில் என்ன கூறுபாடுகள் எப்படி பிரிக்கப்படுகிறதுனா சமஷ்டி என்று சொன்னால் எல்லா ஜீவர்களையும் தொகுத்ததுக்கு சமஷ்டி ஈஸ்வரன் வஷ்டி என்று சொன்னால் ஒரு ஜீவன் அதுக்கப்புறம் வந்து அஞ்ஞானத்தில் இருப்பது இந்த ஜட இந்த உலகம் இந்த மூன்றினுடைய சிருஷ்டியையும் விழாவாரியாக விளக்குகிறார்கள் இதில் என்னென்ன வருது அப்படின் சொன்னால் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் தூள சரீரங்களும் சூக்கும சரீரங்களும் காரண சரீரங்களும் வரிசை பிராரம்பத்தை முதல்ல காரண சரீரம் ரெண்டாவது சூக்ஷரீரம் மூன்றாவது தூள சரீரம் அதுபோல் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் சொலுத்தி அவஸ்தை சொப்பன அவஸ்தை அப்புறம் ஜாக்கர அவஸ்தை அதுபோல் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் அபிமானத் திரையன்கள் எது காரண சரீர அபிமானிகள் அப்புறம் சூக்கும சரீர அபிமானிகள் அப்புறம் தூள சரீர அபிமானிகள் இப்படி எத்தனை சொல்லப்படுதுன்னா மொத்தம் மூணு பேருக்கும் மூணுக்கும் எவ்வளோ மும்மூனை ஒம்பது மூணு சரீரம் மூணு அவஸ்தை மூணு அபிமானி எவ்வளோ ஆச்சு ஒம்பது 9 இன்ட்டு ரெண்டு பதினெட்டு கெஸ்டியில் ஒன்பது சமஷ்டியில் ஒன்பதால் காட்டப்படுது இப்போ இதெல்லாம் காட்டி முடிச்சு இது பஞ்ச கோஷமும் இதுக்குள்ளே சொல்லப்படுது அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறோமே அது வந்து எழுது தூள சரீரம் என்றும் அப்புறம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞான மய என்று சொல்லப்படுவது சூக்ம சரீரம் என்றும் ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படுவது காரண சரீரம் என்றும் இதுல கோஷங்களும் விளக்கப்படுகிறது இதெல்லாம் சொல்லி முடிச்சு அவவாத யுக்தி சொல்லப்படுகிறது அவவாத யுக்தி என்ன சொல்லுதுன்னு சொன்ன பஞ்ச கோஷங்களும் நான் அல்ல ஒவ்வொரு கோஷமாக நான் அல்ல ஒவ்வொரு சரீரமாக நான் அல்ல ஒவ்வொரு அவஸ்தைகளாக நான் அல்ல ஒவ்வொரு அபிமானிகளும் நான் அல்லன்னு தனித்தனியே பிரித்து காட்டி விட்டு மீதி நான் யார் என்று சொன்னால் இதை எது ஒன்று சாட்சியாக அறிவாக இருந்து அறிகிறதோ அதுவே நான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் இதற்கிடையில ஆவரண சக்தியை பற்றி தனிப்பட்ட முறையில என்ன பண்ற கேள்வி வருது ஆவரண சக்தி என்பது என்ன பண்ணுதுன்னா நமக்கு அனுகூலமாக கிடையாது மாறாக விக்ஷேபசக்தி விக்ஷேபசக்தினா பலவாக தென்படுதல் ஆவரண சக்தினா இருக்கின்ற ஒன்றை மறைப்பது இருக்கின்ற ஒன்றை மறைக்கும் ஆபரண சக்தியினால் நமக்கு பலன் இல்லை துன்பம்தான் ஆனால் பலவாக தோன்றும் விக்கேபசக்தியினால் நமக்கு பந்தங்கள் ஏற்பட்டாலும் கூட சாகிய அவஸ்தையில் இந்த ஆத்ம விசாரத்திற்கு அது முழுவதுமாக பயன்படுவதனாலே அது அனுகூலமாக இருக்கிறது என்று சொல்லி ஆபரண சக்தியே மிகவும் மோசமானது விக்கட்சேபசக்தி அப்படி என்ன மோசமானது கிடையாது அது ஜீவனை முக்தி அடைவதற்கு உபகாரமாக இருக்கிறது எதுபோலவென்றால் பகற்காலம் எல்லா உயிர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இரவு காலம் பயம் ஊட்டுவதாக இருக்கிறது அதுபோல இருக்கிறது அப்புறம் இதில் பஞ்சீகரணத்தை பற்றி சொல்லப்படுகிறது பஞ்ச தன்மாத்திரைகளாகிய ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகியவற்றின் தமோ குணங்கள் ஒன்றோடொன்று இணைந்து என்ன உருவாகிறது பஞ்ச மகாபூதங்கள் தென்படக்கூடிய பஞ்சமகாபூதங்கள் உருவாகின்றன இந்த பஞ்சமகாபூதங்கள் ஒன்றோடொன்று கள கலக்கும் பொழுது என்ன உண்டாகுது தூளை தனு அண்ட புவன போகங்கள் எல்லாம் உருவாகின்றன அதுதான் இப்போ நாம் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஜெகத் அப்படின்னு சொல்கிறது இப்படி இதெல்லாம் சொல்லி அவவாதமும் செய்து கடைசியில் என்ன பண்ணுறாங்க ஜீவன் முக்த ஞானிகளின் வகைகளை சொல்கிறான் வரன் வரியான் வருட்டன் என்று ஞானிகளை வகைப்படுத்துகிறார்கள் அப்புறம் ஞானிகளை வகைப்படுத்திவிட்டு அவரவர்களுடைய கர்மங்கள் பிரம்மவித்து என்னென்ன மாதிரி கர்மங்கள் செய்து கொண்டிருப்பார் அப்புறம் வரண் ஞானி வரியாண் ஒவ்வொருத்தருக்கும் அனுஷ்டானங்கள் என்ன என்பதையும் அதில் விளக்கப்படுது விளக்கி முடிச்சுட்டு ஜீவன்முக்தானிகளுடைய அந்த கர்ம வினைகள் எப்படி தீர்க்க வேண்டும் மூவகை கர்மங்களை சொல்லி சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் பிராரத்த கர்மம் ஜென்மாந்தரங்கள் செய்த வினைகளின் பாவ புண்ணியங்களின் தொகுப்புக்கு சஞ்சித கர்மம் என்றும் அதில் விளைந்து இந்த பிறவி எடுப்பதற்கு காரணமாக இருக்கும் ஒரு தொகுப்பிற்கு என்னென்னு பேர் கர்மம் என்றும் இந்த பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பாவ புண்ணிய தொகுப்பிற்கு எனது ஆகாமிய கர்மம் என்றும் அந்த ஆகாமிய கர்மம் எதில் போய் சேர்ந்துடும் சஞ்சித கர்மத்தில் மீண்டும் சென்று சேர்ந்து விடும் இது சாதாரண அஞ்ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு எப்படி என்றால் எப்பொழுது அவர்கள் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற ஞானம் அடைய பெற்றார்களோ ஜீவன் முக்தி அடைந்தார்களோ அந்த சமயத்திலேயே அவர்களுக்கு ஜென்மாந்திரம் செய்த சஞ்சித வினைகள் காரண சரீரம் நீங்கிவிடுகிறது அப்புறம் மீது என்ன பிராரத்த கர்மம் அவர்கள் இந்த மண்ணுலகில் உடம்பை சுமந்து கொண்டு இருக்கும் வரையிலும் அதாவது விவேக முக்தி அடையும் வரையிலும் அவர்கள் அந்த பாவ கர்மங்களை பிராரத்த கர்மத்தை அனுபவித்து தீர்த்து இந்த பிராரத்த கர்மம் அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு புதிதாக வரக்கூடிய பாவ பொதுவாக அது ஒண்ணும் இருக்காது யானைகள் பாவம் புண்ணியம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர்கள் ஒருவேளை அப்படி ஏதாவது கணக்கில் வந்தா கூட ஞானிகளை வணங்குபவர்களுக்கு புண்ணிய கணக்கு சென்று சேர்ந்து விடும் ஞானிகளை தூஷணம் செய்பவர்களுக்கு பாவக்கணக்கு சென்று சேர்ந்து ஞானிகளுடைய கணக்கில் என்ன இருக்காது எந்த விதமான கர்மவினை பலன்களும் எஞ்சி இருக்காது ஆகவே அவர்களுடைய சரீரம் தூள மண்ணில் விழுந்து விடும் விவேக முக்தியின் பொழுது சூக்ம கரைந்து போகும் உலை உண்ட நீர் போல கரைந்து போகும் இப்படி மீது யார் மட்டும் இருக்கிறார் ஸ்வரூபமாகிய பிரம்ம மாத்திரம் அதில் வந்து மூவகை தடைகள் இந்த ஞானத்தை படித்து அடைந்து அதை தக்க வைத்து கொள்வதற்கு சில தடைகள் இருக்கின்றன அது அஞ்ஞானம் சந்தேகம் விபரீதம் அப்புறம் இந்த அஞ்ஞானத்தை போக்குவதற்கு சிரமணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சந்தேகத்தை போக்குவதற்கு சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்புறம் விபரீதத்தை போக்குவதற்கு தெளிதலில் நிற்க வேண்டும் என்று சொல்லி மூன்றை மூணு மூணு ஆறையும் விளக்கிறார் சிரவணம் என்றால் என்ன மரணம் என்றால் என்ன நிதித்தியாசனம் என்றால் என்ன கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அதுபோல விஞ்ஞானம் என்றால் என்ன சந்தேகம் என்றால் என்ன விபரீதம் என்றால் என்னன்னு விளக்கமாக கொடுத்து இந்த பாடத்தை என்ன பண்ணுறாங்க கத்துவு விளக்க நிறைவு செய்கிறார்கள் அடுத்ததாக சந்தேகம் தெளிதல் படலம் இந்த சந்தேகம் தெளிதல் படலனுடைய படலத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய ஞானம் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம கேள்வி எப்படி தொடங்குகிறது என்றால் வாக்கியம் வாக்கியம் என்றால் வேதமே என்ன சொல்லுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் பிரம்மத்தை பற்றி விளக்குது அப்போ விளக்க முடியாதுன்னு சொல்ற வேதம் இன்னதென்று விளக்குகிறதே அப்படின்னா எதனால் விளக்க முடியாது அப்படின்னு பார்த்தா பிரமாணங்கள் மொத்தம் ஆறு வகை பிரமாணங்கள் இருக்கு என்னென்னது பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் உபமான பிரமாணம் சப்த பிரமாணம் சப்த பிரமாணம்ன்றதும் வேத பிரமாணம்னும் ஒன்றுதான் வாக்கிய பிரமாணம்னாலும் ஒன்றுதான் அப்புறம் அர்த்தாபத்தி பிரமாணம் அனுபலக்தி பிரமாணம் என்ற ஆறு பிரமாணங்கள் இருந்தாலும் இந்த அர்த்தாபத்தி பிரமாணம் எதிர போயிரும் அனுமான பிரமாணத்துல சேர்த்துக்கிறோம் அனுபலக்தி பிரமாணம் பிரத்யக்ஷப் பிரமாணத்துல போய் சேர்த்துக்கிறோம் ஆகவே மொத்தம் நாலு பிரமாணங்களாக நியாயவாதிகள் கணக்கில் கொண்டு பற்றை முப்பிரமாணங்கள் வத்து நிர்ணயம் கூடாதேன்னு சொன்னார் என்னென்ன பிரமாணத்தினால பிரம்மத்தை விளக்க முடியாது பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் உவமான பிரமாணங்களால் பிரம்மத்தை விளக்க முடியாது சப்த பிரமாணத்தினால விளக்க முடியும் ஆனா எப்படித்தான் விளக்க முடியும்னா மௌனமாகத்தான் விளக்க முடியும் அதுக்கு ஒரு திஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அப்படி விளக்க முடியாது பிரத்யட்சம் அனுமானம் உவமான பிரமாணங்களால் பிரம்மத்தை ஏன் விளக்க முடியாது என்று சொன்னால் அது வந்து என்ன கிடையாது உற்றதோர் பூதம் விடயம் உபயம் என்று ஆதரவாலே அது ஒரு ஒரு விஷயப் பொருள் அல்ல அது ஒரு பூதம் அல்ல அது இரண்டு பொருட்கள் அல்ல ஆதராலை இந்த பிரமாணங்களால் விளக்க முடியாது அதற்கு குற்றங்கள் கிடையாது அதற்கு குணங்கள் கிடையாது அதற்கு விஷயடனங்கள் இல்லை என்பதாலே இந்த மூன்று பிரமாணங்களாலே விளக்க முடியாது அப்போ எது மட்டும்தான் நமக்கு விளக்க ஆதாரம் சப்த பிரமாணம் அதனாலதான் வேதத்தை நாம் விடாமல் என்ன பண்ணுகிறோம் பற்றிக் ஆக வேத பிரமாணம் எப்படி விளக்கம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா மெளனமாக விளக்கம் கொடுக்குது எது எந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்துது இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று சொல்வதற்கு வேதம் சப்தமிடுகிறது இதுதான் என்று சுட்டி வேதம் அமைதியாகிறது காலையில ஒரு அன்பர் கேட்டார் சாமி இந்த மெளனம் சாந்தி அப்படின்றத இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா வேதம் மெளனமாய் காட்டும் வேதம்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னார் நாம இந்த மௌனம் அல்லது சாந்திய விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னாலே விளக்கம் சொன்னாலே எது போயிடும் சத்தம் போட்டுதானே சொல்லணும் சாந்தி அப்படின்னு சொல்ற சொல்லே எதை கெடுத்துரும் பிரம்மம்ன்ற சொல்கிற சொ சொல்லே பிரம்மத்தை விளக்காது ஏன் பிரம்மம் என்பது ஒரு சொல் ஆனால் பிரம்மம் நாம் சுட்டி அந்த வஸ்து இருக்கே அது அந்த சொல்லுக்கு அது அடங்காது எச்சில் பிரம்மம் உலகத்திலேயே எச்சில் ஒரு வஸ்து இருக்கிறது என்றால் அது பிரம்மம் இப்போ சாந்தின்ற சொல்ல உச்சரித்தாலே என்ன போயிடும் சாந்தி போயிடும் அப்போ ஓம்கார மந்திரத்தின் அகரம் உகரம் அகரம் என்ற மூன்று மாத்திரைகள் இருக்குது அந்த மூன்று மாத்திரைகளில் ஒன்று சப்தம் எழுப்புவதற்கு தொடங்குவதற்கு மற்றொன்று சப்தத்தை தொடர்ந்து நீட்டித்து வைப்பதற்கு மற்றொன்று சப்தத்தை நிறைவு செய்வதற்கு சப்தம் எழுப்பும் ஆ என்றும் சப்தத்தை தொடர்ச்சியாக வைத்து கொள்வதற்கு ஊ என்றும் அதை ஒடுக்குவதற்கு இம் என்றும் பயன்படுத்தப்படுகிறது அதை மூன்று அவஸ்தைகளோடும் ஒப்பிடுகிறார்கள் அகரம் என்பது சாக்கியர் அவஸ்தை உகரம் என்பது சொப்பன அவஸ்தை அடுத்து சுடுத்திய அவஸ்தைக்கு மகரம் என்று ஒப்பிடப்படுகிறது என்னென்னா பிற சொல்கிறாங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா நாம் கேட்குறோம் பெரியவங்கள்ட கேட்குறோம் சாமி கடவுளை காட்டுங்க கடவுளை காட்டுங்கன்னு அப்போ ஒவ்வொன்றா காமிச்சு கேட்குறேன் இதில் கடவுள் இருக்காரா இதில் கடவுள் இருக்காரான்னு கேட்குறோம் அப்போ பெரியவங்க ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இதில் இல்லப்பா இது இல்லப்பா இது இல்லப்பா இது இதுக்கு இதில் இருக்காரா இதில் இல்லப்பா அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதில் இல்லப்பா இதில் இல்லப்பான்னு சொல்லிட்டு வராங்க அது சப்த பிரமாணத்தில் இல்லை இல்லைன்றதுக்கு சொல்லிகிட்டு வராங்க சப்தம் எழுப்புறாங்க சரி வேறு எது தான் பண்ணால் சிரிக்கிறான் மெளனமாகிடுறான் ஏன் எதை ஒன்றை இல்லை இல்லை என்று அறிவு ஒன்று சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறதோ அந்த அறிவே பிரமமாக அந்த அறிவே நீயாக இருக்கிறாய் அப்படின்றத வெறும் புன்னகையும் வெறும் மௌனமும் எழுப்பி மகான்கள் என்ன பண்ணிடுறாங்க அமைதியாகி விடுகிறார்கள் அதாவது மிச்சமில்லாமல் நீக்கிவிட்டு தான் அமைதியாகிறார் எல்லா பொருட்களையும் ஆராய்ச்சி செய்து இதன்று இதன்று என சேடித்த பின் தன்னை பேசாமல் காட்டும் இதுதான் என்று சொல்லும் பொழுது ஞானிகளுடைய உரை எதுவாகிருது சப்தம் சப்த பிரமாணம் என்ன மௌனமாகி விடுகிறது நாமளுமே ஆத்ம விசாரம் செய்து விசாரம் செய்கிறதுக்கு சப்தத்தை எழுப்புகிறோம் ஆனால் விசாரம் நிறைவடைகிற இடத்துல என்ன மட்டும்தான் இருக்குது மௌனம் மாத்திரமாக இருக்குது அதுபோல மனத்திற்கு எட்டும் மனத்திற்கு எட்டாவது அப்படின்றதுல மனதை ரெண்டாக பகுக்கிறார்கள் ஒன்று என்னது விருத்தி வியாப்தி மற்றொன்று பலவியாப்தி ஆத்ம விசாரம் செய்து அடையக்கூடிய விருத்தி இருக்கே அதுக்கு விருத்தி வியாப்தின்னு பேர் நான் பிரம்மமாக இருக்கிறேன் மற்றொன்று பலவியாப்தி அது என்னன்னா நான் அல்லாதவைகளை நான் நான்னு சொல்லிகிட்டு இருக்கிறது ஆபாச ஜீவன் அது என்ன பேர் ஆபாச ஜீவன் ஒன்று ஆபாச ஜீவன் வெளியே வெளியே போகிறது இந்த விருத்தி ஞானம்ன்றது வெளியே போயிட்டு உள்ளே வந்துடுறது ஆபாச ஜீவனுக்கு உள்ளே வர்ற வேலையில் வெளியே மட்டும்தான் போவான் டார்ச் லைட் ஆன் பண்ணவுன்னே ஒலிக்கற்றைகள் எப்படி தான் போகுது வெளியே தான் போகுது இப்போ இந்த உலகப் பொருட்களை அடி அறிவதற்கு விருத்தி வியாப்தியும் பலவியாப்தியும் ரெண்டும் பயன்படுது இந்த உலகத்தை அறிவதற்கு ஆனால் தன்னை அறிவதற்கு பலவியாப்தியினுடைய பயன் இல்லை பலவியாப்தி தேவை இல்லை எது மட்டும் போதும் இருட்டி இருட்டறையில் உள்ள பொருட்களை காண்பதற்கு விளக்கின் ஒளி வேண்டும் கண்ணின் ஒளி வேண்டும் கண்ணும் தெரியணும் விளக்கும் வெளிச்சமாக சூரியனை காண்பதற்கு என்ன மட்டும் போதும் கண் மாத்திரம் போதும் விளக்கின் ஒளி தேவையில்லை ஏன்னால் நான் பார்க்கப் போகின்ற பொருளே என்னதான் சுயமாக ஒளி சுட அதுபோல இங்கே நாம் உலக விஷயப் பொருள்களுக்கு சொந்தமாக என்ன கிடையாது அதனால ஒரு அறிவு பொருள் போய் விளக்கி விற்கிறோம் விருத்தி வியாப்தி என்னுடைய சுரூபமாகி என்னை பார்ப்பதற்கு பிரம்மத்தை பார்ப்பதற்கு ஒரு அறிவு பொருள் இன்னொன்று அறிவு பொருள் வந்து விளக்கி வேண்டியதில்லை யாரே போதும் நானே போதும் ஆக அதுக்கு விருத்தி வியாப்தியால் மனதின் விருத்தி வியாப்தியால் பிரம்மம் அடையப்படுகிறது ஆனால் மனதினுடைய பல வியாப்தியால் பிரம்மம் அடையப்படாதது அடுத்து சமாதி அவஸ்தைக்கு மனமானது சமாதி அவஸ்தையில் நிலையாக இரு இல்லாததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா மூன்று குணங்கள் மனதனுடைய இயல்பு குணத்துக்கு பேர் சத்துவம் ரஜோ குணமும் தமோகுணமும் அதுல வந்து கலந்திருக்கு இப்ப இந்த ரஜோ குணத்தை தமோகுணத்தை நீக்கிவிட்டா மனம் சத்துவமாயிருக்கும் சமாதியில நிற்கும் சமாதியில நிற்கும் அப்ப தண்ணியில அலைக்கழிக்க அழைக்க அலை ஏற்படுவதற்கு காரணமாகிய வீசுவதை நிறுத்திவிட்டால் காற்று அதனுடைய வீச்சை தண்ணி மேலப்படாமல் நிறுத்திக்கிட்டோம்னா தண்ணி அலையாது அதுபோல் பிற பொருட்களை அது தண்ணியில் கலந்து அழுக்காயிரும் நிறுத்திக்கிட்டோம்னா தண்ணி எப்படி இருக்க போகுது தூய்மையாகவும் அலையில்லாகவும் இருக்க போகிறது அதிலே சூரியனுடைய பிரதிபிம்பம் அப்படியே தெரியப் போகிறது இப்போ சமாதி அவஸ்தைக்கு ரஜோ குணத்தையும் தமோ குணத்தை நீக்கிவிட்டால் சத்துவமாக இருக்கும் பொழுது நம்முடைய சொரூபம் நமக்கு முடிபடுகிறது இது அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் பிராரத்த கர்மத்தை ஞானிகள் அனுபவிக்க வேண்டுமென்றால் மனம் இருக்கிறதா மனம் இல்லையா அப்ப என்ன சொல்றாங்க பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய ஞானிகளுக்கு மனதினுடைய என்ன இருக்குது சொரூபம் இருக்கிறது எது சரி மனதிடைய ஸ்வரூப நாசமாகிய ரஜோ குணங்களும் தமோ குணங்களும் நீங்கி விடுகிறது ஆனால் என்ன இருக்குது சத்துவகுணம் இருப்பதனால அது விவேக முக்தியில் தான் நீங்குது அதுக்கு அரூபநாசம் பேர் அப்போ மனநாசத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னென்னது சொரூபநாசம் அரூபநாசம் ஜீவன் முக்தி அடையும் பொழுது மனதின் சொரூபம் நாசம் அடைகிறது விதேக முக்தி அடையும் பொழுது மனதின் அரூபநாசம் அடைகிறது அதனால பிராரத்த கர்மத்தை அனுபவிப்பது யானைகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்க இதுவரைக்கும் இல்லையா வேற விட்டு போனது அந்த யானைகள் பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கும் பொழுது மா கர்த்தன் மா போகி மா தியாகி என்று மூவலையாக பறி பகுக்கப்படுகிறார்கள் ஞானிக்கு மா மா கர்த்தன் பேர் வரண்வரியான் ஞானிகளுக்கு என்னென்னு பேர் மா போகின்னு பேர் வருட்ட ஞானிகளுக்கு மா தியாகி என்ற பெயர் இதில் அந்த மா கர்த்தன் ஞானி என்ன பண்ணுறாரு இந்த உலக இயக்கங்களுக்குள்ளேயே அசையாக இருக்கார் எதுபோல காந்த சிலை மலை முன் அந்த இரும்புகள் சேட்டிக்கிறது போல இரும்புகளுடைய சேட்டை இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் காந்தச்சிலை எப்படி இருக்குது அசையாமல் இருப்பதைப் போல சாட்சியாக இருந்து கொள்கிறார் அடுத்தது என்ன பண்றாருமா போகி என்ன பண்றாரு அவருக்கு தேக சஞ்சார நிமித்தம் பசிதாக மட்டும்தான் இருக்கு அப்போ அந்த பசிதாகத்தின் சமயம் என்ன கிடைக்கிறதோ அதை காற்றுத்தீ போல சாப்பிட்டுட்டு பேசாமல் சமாதி அவஸ்தையில் இருந்து கொள்கிறார் அது யாரு வரண் வரியான் மா என்பவர் யார் ஸ்படிகத்தை போல எந்த சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களால் எந்த மாற்றமும் அடையாமல் பிராரத்த கர்மம் அந்த வரிட்ட யானியையும் சுத்தி இருந்து அவரை படுத்தும் அது விலங்கல் ரூபத்திலேயோ தாவரங்கள் ரூபத்திலேயோ அத்தியாத்மதுக்கும் அதிபௌதியத்துக்கும் அதிதெய்வத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களை வந்து என்ன பண்ணும் அலைக்கழித்தாலும் வடிகத்தை போல் மாறாமல் இருக்கிறார் யாரு வரிட்ட ஞானி அவருக்கு மா தியாகி பெயர் அதுவரை தான் நிறைவு செய்யிருக்குமா அடுத்தது மனோ நாசம் சொல்லிய மனோ நாசத்தின் இரு வகை நம்ம சொல்லிட்டோம் ரஜோகுணமும் தமோ குணமும் நீங்கிய மனத்துக்கு என்னென்ன பேரு மனத்தின் சொரூபநாசம் என்றும் சத்துவகுணமும் நீங்கி போற மனசுக்கு என்னென்னு பேரு ஆமா பொதுவாகவே மனசுக்கு ரெண்டு வகை மனோ லயம் என்றும் மனோ என்றும் சொல்லலாம் சமாதி அவஸ்தையில் ரெண்டு வகை இருக்கு சவிகல்ப சமாதி நிர்விகல்பமாதி சவிகல்ப சமாதி எப்படி ஏற்படுதுன்னா மனம் லயமானதால் ஏற்படுகிறது அது திரும்பி ஜீவா ஜீவன் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மனோ நாசமடைந்தால்தான் ஜீவன் வெளிவருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ நிர்விகல்பமாதியில்தான் மனோ நாசமடைகிறது அந்த மனோநாசமும் ரெண்டு வகையாக இருக்கு மனதின் சொரூப நாசம் மனதின் அருப நாசம் ஜீவன் முக்தி ஜீவன் முக்தர்களுக்கு அடையும் மனோ என்பது மனதின் சொரூபநாசம் என்றும் விதேக முக்த யானிகளுக்கு மனதின் அரூபநாசம் என்றும் நன்றா இருக்கிறான் அடுத்தது ஞானிகளுக்கு இந்த உலக விவகாரங்களில் ஈடுபாடை பற்றி மிக விளக்கமாக பேசப்படுகிறது பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கும் அனுபவிக்கும் பொழுது கர்ம வயப்படுகிறார்களா அவர்களுக்கு மனம் இருக்கிறதா அவர்களுக்கு மனம் இல்லையா சரி எதுவுமே செய்யாட்டினாலும் உங்களுடைய சாமியுடைய தத்துவ விளக்கப்படல கூற்று பிரகாரம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாக செய்து கொண்டிருக்கணும்னு சொன்னீங்க அப்போ அது செய்தாலும் அதுவும் ஒரு உள்ள தொழில் அதுவும் ஒரு கர்மம் தான் மனத்தால் செய்யக்கூடிய கர்மமாக இருக்குமே அப்பொழுது அவர்கள் சாதாரண அஞ்ஞானிகள் போலத்தான கணக்கில் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் அவர்களுக்கு பாவ புண்ணியம் வந்துவிடுமே அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் மிக விளக்கமாக கொடுத்து ஞானிகள் பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கும் பொழுது நான் உண்டேன் நான் சென்றேன் நான் கண்டேன் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் கனவு கண்டவன் கனவை விட்டு எழுந்து வந்து சாக்கிர அவஸ்தையில் அந்த கனவை பற்றி விளக்கம் சொல்வது போல அவர்களுக்கு அது தெளிவாக தெரியும் தான் இப்பொழுது கனவு உண்மையில் இல்லவே இல்லை ஆனால் அந்த கனவு கண்ட வாசனையினாலே அந்த வசனங்கள் வெளிப்படுகின்றன என்று தெளிவாக அவர்களுக்கு தெரியும் ஆனால் கேட்கறவங்களுக்கு எப்படி தெரியும் அஞ்ஞானிகளுக்கு எப்படி தெரியும் ஞானியும் அஞ்ஞானி போலத்தான் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு தருவார் திரும்ப பார்க்க சில ஞானிகள் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கூட சமாதி அவஸ்தையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ரொம்ப தெளிவா சொன்னார் ஜீவன் முக்தன் என்று ஆகிவிட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள் என்று எதுவும் இல்லை அப்படி ஒருவேளை செய்கிறார் என்றால் அது பிராரத்த கர்மத்தின் பலனாக இருக்கும் பிராரத்த கர்மத்தின் பலனாக செய்தாலும் கூட அது மற்றவர்களுக்கு உபகாரமாகத்தான் இருக்கும் ஆக யானைகளுக்கென்று செய்ய வேண்டிய கருமங்கள் என்று ஒன்றும் இல்லை அதனால் அவர்களுக்கு பாவ புண்ணியங்கள் வராது அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக ஈஸ்வரனையும் ஜீவனையும் ஒப்பிட்டு வரக்கூடியது முப்பத்தி ஆறாவது கவி அதில் வந்து ஏன் ஈஸ்வரன் திடீர்னு இங்கே எப்படி வந்தாருன்னு சொன்னால் இவர் குருநாதர் போன கவியில் முப்பத்தி ஐந்தாவது கவியில் என்ன சொல்லிட்டாருன்னா ஞானிகள் ஜீவன் முக்தர்கள் உலக விவகாரங்களில் பிராரத்த கர்மத்தின் பிரகாரம் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு பாவ புண்ணியம் வருவதில்லை யாரைப் போல என்றால் ஈஸ்வரனைப் போலன்ட்டார் அப்ப ஈஸ்வரனும் ஞானியும் உன்னா அப்படிங்கிற கேள்வி வந்துருது ஆஹ் எப்படி ஒப்பாவார்கள் ரெண்டு பேருக்கும் நான் எனது என்ற பாவனை இல்லை இப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் ஒட்டு மொத்தமாக நான் என்று எண்ணுகிறார்கள் ஒண்ணு எடுத்தா எல்லாத்தையும் ஒட்டு எடுத்துக்கணும் விட்டா ஒட்டு மொத்தமா நம்ம பிரச்சனை ஜீவர்களுடைய பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் வச்சுக்கணும் கொஞ்சம் விட்டுறணும் வேண்டியதெல்லாம் வச்சுக்கணும் வேண்டாததெல்லாம் விட்டுறோம் அதனால நாம நடுவில் இருக்கிறோம் ஞானிகளும் ஜீவர்களும் எப்படி இருக்கிற ஞானிகளும் ஈஸ்வரனும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் அபிமானிக்கிறான் ஒன்று விடாமல் அபிமானிக்கிறான் அதனால் அவனுக்கு அகந்தை என்பது எல்லையற்றதாக லிமிட்லெஸ்ஸா போயிடுச்சு நமக்கு அகந்தை என்பது ஒரு உடம்பை பற்றியோ அல்லது ஒரு எண்ணத்தை பற்றியோ ஒரு ஒரு குணத்தை பற்றியோ நிற்கும் ஆனால் ஞானிகளுடைய அல்லது ஈஸ்வரனுடைய அபிமானம் என்பது எப்படி இருக்குது எல்லாம் எல்லையில்லாமல் போயிடுறதுனால அது இல்லவே இல்லை காற்று இந்த ஆகாயத்தை நிறச்சிடணும்னு பார்க்கலாம் வீசி வீசி இந்த ஆகாயத்தில் வீசி ஓய்ஞ்சி போயிடும்னு சொல்லலாம் கட்டளையில் அப்படி கொடுக்கப்பட்டு காற்று ஆகாயத்திற்குள் என்ன பண்ணுதான் வீசி வீசி இந்த ஆகாயத்தை முழுசாக நாம் வியாபிச்சிடலாம் நினச்சி கடைசியில் என்ன ஓய்ந்து போய் அதற்குள் ஆகாயத்திற்குள் அடங்கி போய்விட்டதான் இந்த சிருஷ்டி ஒடுக்கன்னு சொல்லுவாங்கள சிருஷ்டி கிரமம் சொல்லிட்டு வந்த மாதிரி ஒன்றினுள் ஒன்று உதைத்தவாறை ஒடுக்கி காண்பதுன்றப்ப இந்த பூமியை நீர் என்ன பண்ணும்னா நினைச்சு கம்ப்ளீட்டாக காய முடியுமா பூமி நினைக்கப்பட்டு என்ன ஆயிருமா நீராக அதுபோல் நீரை நெருப்பு என்ன பண்ணிடும் சுட்டே காலி பண்ணிடுவான் நெருப்பு காற்றினால் என்னது வீசப்பட்டு அணைக்கப்பட்டுருவான் நெருப்பை எது அழிச்சிரும் காற்று அழிச்சிரும் காற்று ஆகாயத்தில் வீசியே ஓஞ்சி போகுமா ஒன்று ஒன்று எப்படி ஒடுங்குதுன்னு பாருங்கள் மண் எதில் ஒடுக்கிறோம் இது வந்து மகாபிரம பிரளய காலத்தில் நடக்கூடிய விஷயங்கள் மூன்று உலகங்கள் அழிகிறப்பையும் இது நடக்கும் பூகு புவக சுவகன்ற மூன்று உலகங்கள் இருக்குல்ல அது மட்டும் சதுர் யுகங்களில் ஒடுங்கிட்டு வரும் நாலு யுகங்களுக்கு ஒருவரை பூஹு புவக சுபக இந்த மூன்று உலகம் மட்டும் ஒடுங்கி அப்புறம் தோன்றும் மகா பிரம்மப்பிரலை காலத்தில் ஏரேழு பதினாலு லோகங்களும் ஒடுங்கிரும் பிரம்மதேவனும் அங்கே இருக்க மாட்டார் அப்போ இந்த உலகம் ஒடுங்கிறப்போ முதல்ல என்ன ஆரம்பிக்குமா நீரு வந்து அதிகமான பகுதி நீர் மீதி எவ்வளோ இருக்கு நிலம் கொஞ்சம் இருக்கு அப்போ நீர் என்ன பண்ணிடுவான் அந்த நிலத்தை முழுவதுமாக கவிக்கொள்ளும் அப்படி கரைச்சிருவான் நீர் வந்து நீரை வந்து எது பண்ணிடுவான் நெருப்பானது சுட்டு காலி பண்ணிடுவான் நெருப்பு வந்து காற்றால் அணைக்கப்படும் வீசி அணைக்கப்பட்டோம் அதுக்குள்ளே ஒடுங்கிடும் காற்று வந்து ஆகாயத்தில் வீசி வீசி ஓய்ந்து ஓய்வு வார்த்தையை கட்டளை கட்டுரையினுடைய விளக்குமுறைப்படுத்திங்கன்னா நல்லது ஆக இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் யான் ஈஸ்வரனுக்கு அகந்த இல்லை என்பது எப்படி நிரூபணமாகிறது என்றால் அவன் எல்லாத்தையும் நான் நான்றப்ப அவனுடைய அலங்காரத்தை எங்கேயுமே எங்க பார்க்கவே முடியாது நமக்கு இருக்கிற அகங்காரத்தை விட அம்மா காரிக்கு அகங்காரம் ரொம்ப ஏன்னா நாம ஒரு உடம்ப தான் நாண்றோம் அம்மா காரி எத்தனை உடம்பை நாண்றா அந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பிள்ளைகளையும் நான் நினைக்கிறேன் ஆனா வெளியே பார்க்கிறப்ப அம்மாவுக்கு அகங்காரம் இல்லாத மாதிரி தெரியுது நமக்கு அகங்காரம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அகங்காரத்துல மிஞ்சினது யாரு அம்மா இந்த இந்த உலகத்திலேயே அதிக அகங்காரம் படைத்தவர் ஈஸ்வரன் தான் அது இல்லைன்னு சொல்றாங்க ஏன் இல்லையா எல்லாவற்றையும் தானாக பாதிக்கும் பொழுது அந்த அகங்காரத்தை தேடி எடுக்க முடியாது அதுபோல ஞானிகளும் இது அனைத்தையும் தானாக பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் அகந்தை மமதை என்று ஒரு தனி பொருளை குறித்து கிடையாது அதனால் அவர்களுக்கு என்னவும் கிடையாது பாவ புண்ணியமும் கிடையாது இப்போ நாம் நமக்கு ஒரு நம்பர் வாங்கி செல்லில் போட்டு பேசினா தானே அதில் பேலன்ஸை பற்றி கவலைப்படணும் பொதுவாக இருக்கக்கூடிய ஆஃபீஸு ஃபோனில் பேசுனால் நமக்கு கவலையே இல்லை ஏ அது என்ன கணக்கில் எழுதப்படும் மொத்த கணக்கில் போயிடும் அது மாதிரி இந்த ஜீவன் இந்த ஜீவன் மொத்த ஞானி எது எந்த கணக்கில் ஏறி இது பொது கணக்கில் ஏறிடுறார் அவருக்குன்னு தனியாக ஒரு சிம் வாங்கி என்ன பண்ணிக்கிறது நம்பர் வாங்கி பேலன்ஸ் எல்லாம் கிடையாது அதெல்லாம் நிப்பாட்டார் அடுத்து இந்த ஞா அதாவது எல்லாவற்றையும் தானாக அபிமானிப்பவன் ஈஸ்வரன் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் எல்லாவற்றையும் தானாக அபிமானிக்கக்கூடிய ஜீன் முக்தர் இருக்காரே அப்போ அவர் முக்தி அடைஞ்சால் இவர் எல்லாற்றையும் தானாக பாதிக்கிறாரே அப்போ அத்தனை ஜீவர்களும் என்ன அடைஞ்சிருக்கணும் முக்தி அடைஞ்சிருக்கணுமேனா அப்படி முக்தி அடைய முடியாது நிறைய பாத்திரங்களில் தண்ணி வச்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு பாத்திரம் உடஞ்சிச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சந்திரனின் பிரதிபிம்பம் முதல் சந்திரனோடு போய் சேருமே தவிர இருக்கிற பாத்திரங்களில் இருக்க மற்ற எல்லா சந்திரனின் பிரதிபிம்பமும் அந்த பிம்பத்தோடு போய் இணையாது அதனால் ஒரு ஒரு ஜீவன் முக்தி அடைந்தால் எல்லா ஜீவர்களும் முக்தி அடைய முடியாது அப்படின்னு சொல்ல அடுத்தது என்ன சாமி நீ என்ன சொன்னாலும் ஜீவனையும் ஜீவன் முக்தனையும் ஈஸ்வரனையும் சமமா வைக்கிறதுக்கு முடியாதே சாமி ஏன்னா அவங்களுக்கு ஈஸ்வரனுடைய சர்வஜன் எல்லாம் அறிந்தவன் மூன்று காலங்களை அறிந்தவன் எல்லார் உள்ளங்களையும் அறிந்தவன் அது மட்டும் இல்லை அவனுக்குள்ள பவர் எனது இந்த உலகத்தை ஆக்குகிறான் காய்க்கிறான் அழிக்கிறான் ஜீவன் முத்தி யானைக்கு அதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா ஊரில் இருக்கக்கூடிய பொது குளம் நீ ஊருணி குளம் அது குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயன்படும் அதே தண்ணியை வீட்டில் எடுத்துக்கொண்டே வச்சால் பானையில் தண்ணி அது வீட்டுக்கு மட்டும் பயன்படும் ஆனால் தண்ணின்னு பார்த்தா ரெண்டு ஒன்று தான் ஊருக்கே பொதுவாக தீவெட்டி வச்சிருக்கிறாங்க இல்லை சந்திரன் இருக்கார் அது ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குது அதே தீவட்டியிலேருந்து விளக்கு ஏற்றிட்டு வந்து வீட்டுக்குள்ள விளக்கா வச்சோம்னா அது எந்த ஒளி எதுக்கு மட்டும்தான் பயன்படுது வீட்டுக்கு மட்டும்தான் பயன்படுது ஆனால் ரெண்டும் மூலத்தில் ரெண்டுமே என்ன ஒரே சுடர் ஆகவே இந்த உபாதிகளை பொறுத்து ஜீவன் தஞானி ஓரிடத்திற்கு மட்டும் பயன்படுவதோடு தென்படுகிறது ஆனால் சைதன்யத்தை பொறுத்த பொறுத்த மட்டில் ரெண்டு பேரும் என்னதான் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இப்ப ஈஸ்வரனுக்கு எல்லாம் கைவர பெற்றிருக்கிறது என்னென்ன கைவர பெற்றிருக்கிறது அஷ்டமா சித்திகளெல்லாம் அவனிடத்திலே இருக்கிறது மாயையில் வல்லவர்களாக இருக்கிறான் அதுல தேவாதி தேவர்களெல்லாம் அவனிடத்திலே அடக்கம் என ஒரு ஆனால் சாதாரண மனிதனுக்கு சாதாரண மனிதனாக இருந்து ஜீவன் முக்தி அடைந்தவனுக்கு அது போன்ற எந்த விதமான சித்திகளோ எந்த சக்திகளோ அவனிடத்திலே இல்லை அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரனிடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான் ஜீவனாகிய நாம் பிரார்த்தனை பண்ணி வேண்டினோம்னா ஈஸ்வரன் நமக்கு கொடுப்பான் அப்போ யார் கையில் தான் இருக்குது எல்லாம் ஈஸ்வரன் கையில் இருக்குது நாம் வேண்டி அவனிடத்தில் என்ன பண்ணிக்கலாம் பெற்றுக்கொள்ள யாருடையது அந்த காலத்துல இருந்த முனிவர்கள் எல்லாம் சித்திகளும் பெற்றிருந்தார்கள் ஞானமும் பெற்றிருந்தார்கள் இந்த காலத்துல இருக்கக்கூடிய யா ஞானிகள் எப்படி இருக்காங்க சித்திகள் கைவரப்பெறவில்லை என்ன மட்டும்தான் அடைந்திருக்கிறார்கள் ஞானம் அடைந்திருக்கிறார்கள் ஏன் என்றால்னால் அது அவங்கவுங்களுடைய பிரார்த்த கர்மம் தான் நாம் என்ன விரும்பி தவம் செய்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் சொரு அந்த ஆசையை விரும்பி தியானம் செஞ்சால் உடம்பு கிடைக்கும் நிறைய சித்திகள் கேட்டு தவம் செய்தோம்னா சித்திகள் கிடைக்கும் சுரூபத்தை மட்டும் தியானம் செய்தால் சொரூபம் மட்டும் நமக்கு கிடைக்கும் அப்போ அன்றைக்கு பெரியவங்க என்ன பண்ணாங்க முதல்ல அஷ்டமா சித்திகளுக்காக தவம் செய்தார்கள் அப்புறம் அது ஒன்றும் இல்லைன்னு தெரிந்தவுடன் ஞானத்திற்காக தவம் செய்கிறார்கள் இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க நேரடியாக எடுத்தவுடனே என்ன தவம் பண்ணுறாங்க ஞானத்திற்கே தவம் செய்கிறார்கள் எதுக்கு போகிறதில்லை சித்திகளுக்கு அவர்கள் செல்லுவதில்லை இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்ற அன்றைக்கிருந்த பெரியோர்களையும் ஞானிகள்லேயும் கூட சித்திகள் இல்லாத பெரியவர்களும் இருந்திருக்கிறார்கள் செனகன் மாபழி மற்றும் பகீரதன் போன்றவர்கள் எல்லாம் கர்மயோகிகளாய் இருந்திருக்கிறார்கள் ஞானிகளாம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சித்திகள் எல்லாம் இல்லை அடுத்தது இந்த யோக ஞானமே முத்தியை தரும் எனில் ஒளிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உதல் வருந்தினார் சில சில முத்தர்கள் அப்ப ஏன் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி இந்த ஞானத்தை அடையணும் ஏன் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பிராரத்தம் ஞானிகளாக இருந்தால் கூட அவர்களுடைய பூர்வஜென்ம வாசனை பூர்வ ஜென்ம பிராரத்த பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா தவம் செய்வதே அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கு அதனால் இந்த பிறவிலேயும் மீதி இருக்க அந்த ஞானம் பெற்ற பின் கூட என்ன பண்ணிக்கிறாங்க தவம் செய்வதை தொடர்கிறார்கள் தியானத்தில் இருப்பதை தொடர்கிறார்கள் சமாதி யோகத்தில் இருப்பதை அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள் அதை வந்து நாம் என்ன பண்ண முடியாது இதுதான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்க முடியாது அடுத்து இன்னும் கொஞ்சம் மன பிராந்தியை தெளிவுபடுத்த வேண்டும் எனக்கு ஞானம் கொடுத்தீங்க ஏற்கனவே கண்ணாடி துடைக்கப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் சுத்தமாக பல வழக்கம் வச்சுக்கிறது நல்லது சொல்லிட்டு இந்த வேதங்கள் பொய்யான விஷயங்களை ஒருபொழுதும் சொல்லாது அப்போ அந்த கர்மங்கள் வந்து ஒருத்தர் செஞ்சார் கர்மம் வையப்படுகிறார் அதுக்கு பாவமோ புண்ணியமோ வரும் வரக்கூடிய பாவ புண்ணியத்தை செய்தவர்தான் அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய சட்டம் வேதத்தினுடைய விதி ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஞானிக்கு அவருடைய சஞ்சித கர்மங்கள் முழுவதும் அவர் அனுபவித்து தீர்க்காமலே முற்றும் எரிந்து சாம்பலாகிவிடுகிறது என்று சொல்லுகிறீர்கள் அது எந்த விதத்திலே இப்போ வேதம் முன்னுக்கு பின் முரணாகச் சொல்லுகிறதா என்று கேட்டால் அப்படி இல்லை முதல்ல சொன்னது அவரவர்கள் செய்தவனையே அவரவர்கள் அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று சொன்னது பூர்வ நியமம் வேதத்தின் கர்ம உபாசன காண்டங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த ஆத்ம சாதகர்களுக்கு அபியாசிகளுக்கு பக்தர்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் ஞானிகளுக்கு கர்ம பலன்கள் ஒன்றும் செய்வதில்லை கர்ம பலன்கள் அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லுவது சித்தாந்தம் அது வந்து முடிந்த முடிவு இதை முதல்லையே சொல்லிட்டோம்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பாவம் செய்ய எந்த விதமான பலன்களும் நம்மை வந்து சேராது கர்ம பலன்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவான் நினைச்ச மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவான் உலகம் ஒரு கட்டுக்குள் இல்லாமல் போய்விடும் ஆகவே அதை என்ன பண்ணோம் பூர்வ நியமம் அப்புறம் சித்தாந்தம் ரெண்டு இருக்குது பூர்வ நியமத்தில் என்ன சொல்வது அவரவர்கள் செய்த கர்ம வினைகளை அவரவர்களே தீர்க்க வேண்டும் சித்தாந்தத்தில் என்ன சொல்வது யானைகளுக்கு கர்ம வினைகள் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும் சொன்னார் அடுத்து யானைகளும் கூட கர்ம வினைகளில் சிக்கி கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோனே சாமி அப்படின்றார் அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஈஸ்வரன் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு இதுக்கெல்லாம் ஈஸ்வரன் தானே காரணம் தான் ஈஸ்வரன் அப்படியெல்லாம் கிடையாது ஈஸ்வரன் வந்து கர்மபல தாதான் பேர் ஆனால் ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு சிலர் நல்வழிப்படுத்துறதுக்காண்டு சில நேரங்களில் தண்டனைகளை கொடுக்கிறார் அப்புறம் அவரவர்கள் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற பொருளைத்தான் கொடுப்பார் பேங்கில் நாம் பணத்தை சேர்த்துருக்கோம் பேங்க்கில் நாம் பணத்தை சேர்த்துருக்கோம் லோன் போட்டிருக்கோம் இப்போ நாம் வாங்கின லோனுக்கு மட்டுந்தான் நம்மக்கிட்ட வட்டி கேட்டு வருவாங்க முதல் முதல்ல திருப்பி செலுத்தி சொல்லி வருவாங்க ஜப்திக்கு வருவாங்க இன்னொருத்தர் வாங்கின கடனுக்கு நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அதுபோல் நாம் பணம் போட்டிருந்தா நமக்கு வட்டியை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ நம் நம்மளுடைய கணக்கில் என்ன இருக்கிறதோ அதை தான் ஈஸ்வரன் நமக்கு என்ன பண்ணுவாரா கொடுப்பாரா அவராக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார் கொஞ்சம் நாம பக்தி சிரத்தினா கொஞ்சம் தள்ளி போடுவார் என்ன பண்ணலாம் இந்த மாசம் வாங்குற கடனை வட்டியை என்ன பண்ணுவார் இன்னொரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு வேணா போடலாம் ஆனா வாங்கியே தீருவார் அப்புறம் அவரு சில நேரங்களில் ஜீவர்களை தண்டிப்பது போல் தெரிவதெல்லாம் கருணையினாலே தான் என்று அறிந்து கொள்வாயாக அப்புறம் ஈஸ்வர சிருஷ்டி ஜீவசிருஷ்டி என்று ரெண்டாக பிரித்து ஈஸ்வர சிருஷ்டி ஆத்மசாதனைக்கு அனுகூலமானது பொதுவாக இருப்பதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி ஜீவசிருஷ்டி என்பது ஆ அகந்தயாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் எல்லாம் ஜீவசிருஷ்டிகள் அது மீண்டும் மீண்டும் ஜீவர்களை பிறப்பிப்பதற்காக இருக்கின்றன ஜீவசிருஷ்டி நீங்கி போனால் ஜீவன் முக்தி அடைகிறான் ஈஸ்வர நீங்கி போனால் ஜீவன் முக்தி அடைய வழி இல்லை என்று சொல்லி எடுத்துக்காண்டு சொல்ல முடியுமா சுளுத்தி பிரயம் ரெண்டுையும் ஈஸ்வர சிருஷ்டி இல்லை இந்த ஈஸ்வர சிருஷ்டி இல்லாத பொழுது அவர்கள் இந்த ஜீவர்களால் முக்தி அடைவதற்கு வழி இல்லை மீண்டும் உலகம் தோன்றி வந்த பின்னாடி ஈஸ்வர சிருஷ்டி வந்த பின்னாடி தான் ஆத்ம சாதனை செய்துதான் ஜீவ சிருஷ்டியாகிய அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் விட்ட உடனேதான் இந்த ஜீவன் என்ன அடைகிறான் முக்தியை அடைகிறான் அடுத்து ஜீவனுடைய இந்த ஆறு வகை எதற்கு இல்லையா என்னது பகைகள் என்னது இதுக்கெல்லாம் காரணம் ஜீவனையை தவிர ஈஸ்வரன் அல்ல ஈஸ்வரன் என்ன தான் செய்வார் எல்லா எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார் அப்படிங்கிறார் அப்படியே ஒருவேளை ஈஸ்வரன் நம்மை தண்டிப்பது போல தெரிந்தாலும் அது தாயைப் போல தாயினுடைய கருணையைப் போல இன்னொன்று ஈஸ்வரனுடைய கருணை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னார் கற்பக மரத்தின் நிழலில் சென்று வேண்டினால்தான் கற்பக மரம் நமக்கு என்னத்தை கொடுக்கும் அந்த நாம் நினைத்தவற்றை கொடுக்கும் அதுபோல் ஈஸ்வரனை சென்று நாம் வேண்ட வேண்டும் ஈஸ்வரனை குறித்து தியானித்து நாம் வேண்டுதல் செய்தால் நாம் விரும்பியவற்றை இறைவன் நமக்கு கொடுப்பார் ஆக இது யாருடைய குற்றமல்ல ஈஸ்வரன் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது நாம் சரியாக போய் அப்ளிகேஷன் போட்டு கேட்கலன்னு அர்த்தம் அப்ளிகேஷனே ஃபில்லப் பண்ணாம ஈஸ்வனுடைய ஆபீஸ்க்கே போகாம இறைவன் கொடுக்கல எனக்கு துன்பத்தை கொடுக்கூடாது இங்க இருந்து என்ன பண்ணக்கூடாது குழம்ப கூடாது இந்த ஞானம் இது ஒரு ஸ்டெப்பா சொல்லி முடிச்சிடாரு அறுபத்தி ரெண்டாவதுல என்னென்னது புமான் முயற்சியால் உரைத்து மானுடருக்கு நன்று செய்யவே காட்டிய நூல் நடந்து நல்லவர் பின்னே சென்று சுட்டவாதனை விட்டு விவேகராய் ஜனித்த மாயை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் ஒவ்வொன்றும் இந்த சாதனைக்குரிய வயிறு ஸ்டெப்ஸு இன்னொரு விதமாகும் ஆத்ம சாதனையின் பத்து படிகள்னு போட்டுக்கலாம் எப்படி இந்த ஸ்டெப்பையே வேறு விதமாக சொல்லிக்கிறேன் விவேகம் வயிறாய் ஏற்கனவே சொல்லியிருக்கா விவேகம் வைராக்கியம் சமாதி ஷட் ஷர்க்கசம்பத்து முமுட்சுத்துவம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்புறம் சவிகல்பமாதி பதசோதனம் நிர்விகல்பமாதி அல்லது பதசோதனம் சவிகல்பமாதி நிர்விகல்பமாதி இப்போ எத்தனையாச்சு தி ஸ்டெப்ஸ் ஆஃப் டென் ஸ்டெப்ஸ் ஆஃப் வேதாந்தா அப்படின்னு வேதாந்தத்தின் பத்து படிகள் விவேகம் வைராகியம் சமாதி சக்க சம்பத்து முமுட்சுத்துவம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் பதசோதனம் சவிகல்ப சமாதி நிறுதிகல்ப சமாதி இந்த பத்தும் இப்போ இந்த பாடத்தில் எது எடுத்தாலும் இந்த பத்துக்குள்ளே ஒன்று கோர்த்து விட்டுடும் அதுதான் இப்போ என்ன சொல்கிறாரு புமான் முயற்சியால் உரைத்து ஓன ஒரு ஸ்டெப்பு மானுடர் ஈசனுக்கு நல்வழி நன்று செய்யவே காட்டிய நூல் வழி நடந்து நல்லவர் பின்னே சென்று துட்டவாதனை விட்டு விவேகராய் ஜெனித்த மாயையை தள்ளி தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தார் இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்புறம் ஞானம் எப்படி கிடைக்கும் இடைவிடாக விசாரத்தான் விசாரம்னா என்ன இந்த மனம் முதலான இந்த சரீரங்களில் எனது எவன் சித்தியது சடம் எது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் எது வீடு எது என உசாவுதல் பகர் விசாரம் அது ஆகும் ஏன் நம்ம நாம் செய்த நல்ல காரியங்கள் புண்ணிய பரிவாகங்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்காதா விசாரம் கட்டாயமா செய்யமான புண்ணிய பரிபாகங்கள் புண்ணிய பலன்கள் எல்லாம் சித்த சுத்தி தான் கொடுக்கும் எதை கொடுக்காது ஞானத்தை கொடுக்காது அப்படின்ற அடுத்து அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு ஒருத்தர் வேஷம் கட்டியிருக்கிறாரு அந்த வேஷம் கட்டினவர் யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நாம ஆடி குதிச்சு கூப்பாடும் போட்டால் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்ப என்ன பண்ணா போதும் குறிப்பா இந்த சிபிசிஐடி போய் ட்ரேஸ் பண்ணுறான்ல குற்றவாளி கண்டுபிடிக்கிறான்ல அவன் வே வேஷம் கட்டி சுற்றி இருப்பான் ஆனால் அவன் எப்படி கண்டுபிடிப்பான் சில அடையாளங்களை வச்சுருப்பான் அவனுடைய சில முக்கியமான பழக்க வழக்கங்கள் பேச்சு நடை உடைபாவனை உடம்புல சில அடையாளங்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் இவன் தானா அவன் இவன் தானா இப்போ கன்ஃபார்ம்டாக கண்டுபிடிச்சான் புரியுதான் அப்போ அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண கூட அந்த சிஐடி வேலை பார்க்குறவன் என்ன பண்ணுறான் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பான் மனசுக்குள்ளே எதை வச்சுட்டு இருக்கான் அவனுடைய சில அடையாளங்களை மனதுக்குள்ளே வைத்து கொண்டு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறான் எல்லாம் சரியாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவன் தான் முடிவு அவனுடைய மற்ற உருவகங்களை மற்ற இதுகளை வச்சு என்ன அதெல்லாம் என்ன பண்ணிடுவான் நீக்கிடுவான் மனசுக்குள்ள அது போலத்தான் அறிவுப்பொருள் எதனிடத்தில் என்று நாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாட்சியாக பார்த்துக்கொண்டே இருந்தோம் என்றால் ஆத்ம செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நான் தான் அது அதுதான் நான் என்ற முடிவுக்கு வந்துவிடலாம் அப்போ பிரம்மமானது அதுக்கு சில இலக்கணங்களை சொல்லித்தருது சரி வேதமானது பிரம்மத்துக்கு சில இலக்கணங்களை சொல்லுது என்ன சொல்லித்தருது சொரூப இலக்கணம் தடத்த இலக்கணம் அத்தத்யாக இலட்சணம்னு பிரம்மத்தை ஆராய்ச்சி கொண்டதுக்கு சில லட்சணங்களை சொல்லுது இப்படி இருந்தால் பிரம்மம் இப்படி இருந்தால் பிரம்மம் அப்படின்னு சொல்லி நமக்காக உதவி பண்ணுது எது வேதம் அப்போ கருமத்தினால் ஞானம் அடையப்படுமா கருமம் அஞ்ஞானத்தை நீக்குமா அப்படின்றதுக்கு திரும்ப ஒரு வாதம் எனது கண்ணாடியில் தூசி இருக்குது முகம் பார்க்குற கண்ணாடியில் என்ன பண்ணால் சுத்தம் பண்ணால் போகும் ஒரு க கையை வச்சு ஒரு துணியை வச்சு சோப்பு சாம்பெல்லாம் போட்டு தொடச்ச அழுக்கு எடுத்துடலாம் அது கூட மனதிலே அழுத்து இருக்கிறது அதை நீக்கிவிட்டால் பிரம்மத்தை உணரலாம் அப்ப காரிய தொழில் வேண்டுமல்லவா மனதில் இருக்கும் அழுக்குகளை நீக்குவதற்கு அப்ப கர்ம உபாசனா காண்டுகள்லாம் வேணும் தானே அப்படின்றது இல்லை நீ சொல்ற அந்த திருஷ்டாந்தமே தப்பு எனது கண்ணாடியை எடுத்துவிட்டு கற்பழிங்கு படிகத்தை எடுத்துக்கொள் படிகத்தில் படிகம் நிறம் மாறாதது அந்த படிகத்துல சுற்றி இருக்க பொருள்களால் அது பாதிக்கப்படாதது அதில் நிறம் மாறியிருப்பது போல தென்படுவது எனது தென்படும் ஆனால் அது மாறவில்லை என்று புரிந்து கொண்டால் போதும் அதற்காக சுற்றி இருக்க பொருட்களை எடுத்து வீசணும்னு அவசியம் இல்லை படிகத்தை போய் தொட சுத்தப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அது ஒரு பொழுதும் நிறம் மாறாதது என்று புரிந்து கொண்டால் போதும் ஆதலால் அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு கர்ம தொழில் வேண்டியதில்லை என்ன போதும் ஞானமே போதும் அப்போ இந்த பிரம்மத்தில் இந்த அழுக்கு படைந்தது போல தென்படுவது என்னன்னு சொன்னா இடர் சடம் பொய் பிரம்மத்தினுடைய லட்சணம் சத்து சித்து ஆனந்தம் அதற்கு நேர் எதிரையா இருக்கிறது அழுக்குன்றது எது இடர் சடம் பொய் சத்துக்கு ஆப்போசிட் வந்து பொய் சித்துக்கு ஆப்போசிட் ஜடம் ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் வந்து இடர் அப்புறம் இன்னும் சில திருஷ்டாந்தங்களை சொல்றாரு என்னது மனைக்குள் வைத்த பண்டங்களை வீட்டுக்குள்ளே ஒரு பொருளை வச்சுட்டு தேடுறோம் எங்கே தேண்டாலும் கிடைக்க போகிறதில்லை வீட்டுக்கு வெளியே போய் தேடுறது அதை விட தப்பு ஒன்று விஷய பொருள்களில் இருக்கக்கூடிய மூழ்கி இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் அவங்க வீட்டுக்குள்ள பண்டத்தை வச்சுட்டு தேடுற இடம் எங்கே தேடுறாங்க இன்னொருத்தர் ஆத்ம சாதகர்கள் அவங்க வீட்டுக்குள்ள பண்டத்தை வச்சுட்டு அந்த எந்த இடத்துல வைச்சோன்றதை ஞாபகப்படுத்தினாலும் அதையும் கேட்காமல் சும்மா கண்டபடி தேடிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வேதாந்த் வேதாந்தம் என்ன சொல்லித்தருது ஆத்ம விசாரம் என்ன சொல்லிடுது கொஞ்சம் நேரம் உட்கார் அமைதியாக யோசனை பண்ணி பார் என்ன பண்ண எங்கே கொண்டு போய் வச்ச ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் அதை எடுத்து யோசனை பண்ண பண்ணவே நமக்கு எது ஞாபகத்துக்கு வந்துடும் எங்கே வைச்சோன்ற ஞாபகம் அந்த இடத்துல மட்டும் போய் தேண்டா போதும் முதல்ல எங்க இருந்து எந்திரிச்ச எங்க வந்த அப்படின்றம்ல அதே போல தினந்தோறும் காலையிலயும் நாம ஆத்மவிசாரம் எப்படி செய்யணும்னா காலையில எங்க இருந்து எந்திரிச்சா பெட்ல இருந்து எழுந்திரிச்சா பெட்டில இருந்து எல்லாரும் பெட்ல இருந்தா எந்திரிக்கிறாங்க நீ இந்த நான் நான் வந்து சத்தம் போடுறையே இந்த அந்த இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்துச்சு உள்ள இருந்தா வந்துச்சு உள்ள இருந்து எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்கிறது கண்ணில் இருந்து வந்துச்சு கண்ணுக்குள்ளே இருக்கப்போ மனசு மனசு எங்கே இருந்துச்சு அப்படியே சொல்லப்போ எதாவது நெஞ்சில் இருந்துச்சு இங்கே என்னது மூலாதாரத்தில் இருந்துச்சுன்னா அப்போ ஓனா அது எங்கே உதிச்சிச்சு அதை பார் எங்கேருந்து எடுத்த அதை பார் பொருளை எங்கேருந்து எடுத்த தொலைச்ச பார் அப்படின்னு அந்த ஆராய்ச்சிக்கு தான் ஆத்ம விசாரம் அந்த உதித்த இடத்தில் ஒடுங்கி இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை நினைத்து உணர்ந்த பின் கிட்டும் அர்த்தம் புுதா மனைக்குள் வைத்த பண்டங்களை வை வருடம் நூறு அழுதாலும் நினைத்து உணர்ந்த பின் கிட்டும் அடுத்து இந்த மூன்று வகையான கர்மங்களுக்கு மூன்று வகையான திறவிகள் கிடைக்கும் என்னென்ன கர்மம் புண்ணிய கர்மம் பாவ கர்மம் மிஸ்ர கர்மம் புண்ணிய கர்மம் செய்தா தேவ பிறவி பாவகர்மம் செய்தா கரு விலங்குகள் பிறவி மிஸ்ர கர்மம் செய்தால் மானிட பிறவி அப்போ அவரவர்களுடைய வர்ணாசிரம கருமிகளை ஒழுங்காக செய்தாலே சுகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சுகம் கிடைக்கும் சொன்னது வந்து டெம்பரரியாக சொன்னது குழந்தைக்கு இனிப்பை சேர்த்து கொடு மருந்துக்கு இனிப்பை சேர்த்து கொடுத்த மாதிரி நிரந்தரமான இன்பம் அதில் அல்ல எதில் அல்ல கர்மம் செய்வதில் அல்ல சொல்லி என்ன சொல்லுது இயல்பான விஷயங்களை சொல்வதற்கு வேதம் தேவையில்லை விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் எப்படி இயல்பான விஷயங்களை செய்வதற்கு யாரும் கற்றுக் கொடுப்பதில்லையோ அதுபோல் மனிதனுக்கும் அவனுடைய என்னது கண்டதை உண்பதும் புணர்வதுன்றதுக்கு வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வேறு ஒரு விஷயத்தை சொல்வதற்குத்தான் தேவைப்படுது என்ன விஷயத்தை நம்ம சொரூபத்தை சொல்வதற்குத்தான் வேதம் தேவைப்படுகிறது அப்போ ஒரு காட்டுமிராண்டியாக இருக்கக்கூடிய அசுரகுணமுள்ள ஒரு மனிதனை மெல்ல கொண்டு வந்து எது ரஜோகுணம் உள்ள மனிதனாக மாற்றுகிறார்கள் வாசனை உள்ள மனிதனாக என்னது தேகவாதனை உலகவாதனை தேகவாதனை சாத்திரவாதனை உள்ளவனா மாற்றுறான் அப்புறம் அதுக்கப்புறம் மெல்ல அவனைங்க சன்மார்க்கம் உள்ள மனிதனா மாற்றுறான் சண்மார்கம் உள்ள மனிதனா மாற்றும் பொழுது எதை உற்றணும்னு சொல்றாங்க அவன் கல்லு ஊணு பெண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணோம் விட்டு விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அவனுக்கு எதி நைஷ்டிக பிரம்மச்சாரி நைஷ்டிக வன்னி அப்படின்ற பெயரை கொடுக்கிறான் ஆக என்னென்ன விட்டுணம் கர்மங்களை விட்டு விடு ஆசைகளை ஒழித்து விடு மீதி என்ன இருக்குது ஆனந்தமாக நீ இருக்க போகிறாய் அப்ப ஞானமும் கர்மமும் ஒன்றுக்கொன்று என்ன ஒன்று கொன்று சேரா அஞ்ஞானமும் கருமமும் ஒன்று கொன்று சேரும் அஞ்ஞானமும் ஞானமும் ஒன்றுக்கொன்று பகை அப்போ இங்கே ஞானம் ஞானம்னு சொல்கிறதெல்லாம் விருத்தி ஞானம் ஞாபகம் ஞானம்னு என்னது விருத்தி ஞானம் நிலவில் மறு இருப்பதைப் போல ஞானத்தில் விருத்தி ஞானத்தில் என்ன இருந்துட்டு போகுது அஞ்ஞானம் இருந்துட்டு போகலாமே அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை எப்படி சுடர் தீபச்சுடர் இயற்றினால் இருள் நீங்குவதைப் போல அந்த காரம் குகையில் ஆயிரம் நாள் இருந்தாலும் செந்தீபம் கண்டவுடன் இருளகன்ற வரும்னு சொல்றாங்க இல்லையா அதனால விருத்தி ஞானம் உள்ள சமாதிக்குள்ளே போச்சுன்னா அஞ்ஞானம் போயே போயிரும் விருத்தி ஞானமும் போயே போயிரும் இல்லையா அப்போ ஞானத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறான் என்ன சுரூப ஞானம் விருத்தி ஞானம் ரெண்டாக பிரிக்கிறான் சொரூபஞானம் அஞ்ஞானத்தை ஒன்றும் பண்ணாது எதுபோல என்றால் சூரியனின் கதிர்கள் என்ன பண்ணுறதில்லை எல்லா பொருள்களையும் எரிப்பது கிடையாது அதே சூரியனின் கதிர்கள் சூரியகாந்தக்கல்ல குவிக்கப்படும் பொழுது எல்லா பொருள்களையும் நெறித்து விடுகிறது அதுபோல இந்த சொரூப ஞானமே விருத்தியின் ஞானமாக மாறும் பொழுது சமாதி அவஸ்தையில் அஞ்ஞானத்தை நீக்கிவிடுகிறது இல்லையா அப்ப இந்த விருத்தி ஞானம் உருவாவதும் கூட அந்த கரணத்துல தானே அப்ப அந்த கரண தொழிலால அல்ல கர்மத்தினால் தான் அஞ்ஞானம் நீங்குகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா இல்ல அது வந்து வஸ்து பந்திரம் மற்ற பொருள்களை அடைவதற்கு உண்டான விருத்தி இருக்கே அந்த விருத்தி இல்லையா அது வந்து ஒன்றை அடைவது ஆனா பிரம்மத்தை அடைவது என்பது ஒன்றை அடைவது போல் அல்ல அது நானாகவே இருப்பதனால் என் சொரூபமாகவே இருப்பதனால் அது எதற்குள் அடங்கும் வஸ்து தந்திரத்திற்குள் அடங்கும் உலக பொருட்களை அடைதல் என்பது புருஷ தந்திரம் நான் முயற்சி செய்து ஒன்றை அடைதல் ஆனால் என்னை நான் அறிவதன்றது என்னது வஸ்து தந்திரம் அது என்னது வஸ்து தந்திரம் ஏன் இந்த அடையப் போன விருத்தி இருக்கு அந்த விருத்தி ஞானம் இறுதியில் என்ன இறுதி இல்லாமலே போய்விடுகிறது ஆமாம் அதனால் அது மட்டுமில்லை சவிகல்ப சமாதியின் நிர்விகல்ப சமாதி ரெண்டுக்கு நடுவு உள்ள அந்த கேப் இருக்குதுல்ல அது வந்து யாரும் செட் பண்ண முடியாது மற்றது வரைக்கும் சவிகல்ப சமாதி வரைக்கும் நாம் என்ன செட் பண்ணலாம் நம்ம முயற்சி செய்யலாம் ஆனால் சவிகல்ப சமாதிங்கிறது நம்முடைய முயற்சி என்பது ஒன்றும் இல்லை என்னால் ஆவதி ஒன்றும் இல்லை அப்படின்றார் பட்டினத்தார் பாடுறாரு என்னால் ஆவதி ஒன்றும் இல்லை அப்போ இதை உறுதிப்படுத்துறதுக்கு கண்டு அறிந்தது ஞானம் கேட்டதுதனை கருது பாவனை யோகம் கண்ட பெயர் சொல கேட்டது மறந்துவோம் கண்டது மறவாதே கண்ட வஸ்துமை யான வஸ்துக்கள் பொய் கருவி அஞ்ஞானத்தை கண்ட கொள்வது ஞானமே கருமம் என்று அறிவாயேன் ஒன்று கேட்டது மற்றொன்று கண்டது இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கணும் கேட்டதெல்லாம் என்னது நிற்காது மறைந்து போகும் அது கற்பனை கண்டது அது மறக்காது அது நானேவாக இருக்க போகிறது அடுத்து இந்த விருத்தி யானம் என்பதும் கூட கற்பனை தானே அதனால் அடையப்படும் முக்தியும் கற்பனை தானா பொய்யா அப்படின்னு கேள்வி வருது இல்லை எனது தியானிக்கிற வஸ்தூருக்கு இல்லையா அந்த உருவம் வந்து பொய் ஆனால் கண்ணால் கண்ட எனது என்னுடைய சுரூபம் நானாக இருக்கக்கூடிய சரூபம் அது மெய் ரெண்டுக்கும் வேற வேறு தியானிக்கப்படும் பொருட்களை நாம் அடைகிறோம் ஆனால் அந்த வசது வாஸ்தவம் அன்று கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும் கலங்கிடும் ஆனால் சொரூபமாகிய நான் ஒரு முறை கண்டால் போதும் நானாகவே இருக்கிறேன் அது எப்பொழுதும் நீங்காமல் இருப்பது இந்த விறத்தி ஞானம் என்ற ஒரு ஜட பொருள் எப்படி சர்வமுக்தியை தரக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்தது அப்படின்னா என்னது யார் யார் எதை குறித்து தியானம் செய்கிறார்களோ அதுவாக ஆகிறார்கள் உடலை குறித்து தியானம் செய்தால் உடல்களே அவர்களுக்கு கிடைக்கின்றன சொரூபத்தை குறித்து தியானம் செய்தால் சொருபமே ஆகிறார்கள் அப்போ இதுலையும் சில ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு என்னன்னா பரமபாவனை பரோட்சம் எத்தனாவது கவி எண்பத்தி கவி பின்பு அந்த பரோட்சமை அபரோட்சம் திறவிச்சாரமாக ஞானமாக முக்தியாம் தீர்வை இதுவும் ஒரு ஸ்டெப்பு ஏற்கனவே ரெண்டு ஸ்டெப்பு பார்த்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னென்னது பரோட்சம் அபரோட்சம் திறவிச்சாரம் ஞானம் முக்தி அப்போ விருத்தி சமாதி அவஸையில் விருத்தி ஞானம் என்னாயிருது தானும் அழிந்து விடுகிறது என்பதை தேத்தாங்குத்தைப்படி நீரில் இருக்கக்கூடிய மண்ணையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடைசியில் தானும் கீழே என்ன பண்ணுது படிந்து விடுவதைப்போல் விருத்தி யானம் அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டு தானும் இல்லாமல் போய்விடுகிறது அடுத்து ஞானிகளுடைய ஆனந்தம் எப்படி இருக்கிறது சிந்தையற்ற பூமண்டல இராசனமும் சிசுவும் போல் சுகமாக அவர்களுக்கு பந்த புக்திகள் கிடையாது அப்புறம் ஒரு கற்பனை கதையுன்னு சொல்றாங்க மலடி மைந்தனும் தானூரின் புருடனும் வான் மலர் முடிசூடி இலகு கந்தப்ப நகரிலே சுத்திகை ரசதம் விலை முயல் கொம்பினார் குத்தியே களைத்தெருவரும் ஆண்டார் அழகையாயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்க மாயை பொய்யின்னு சொன்னா சிருஷ்டிக் கிரமத்துல உள்ள எல்லாம் பொய் அப்படின்னா சிருஷ்டிக் கிரமத்தில் உள்ளதில் எதெல்லாம் சேரும்னா பங்கையாசனன் முதல் பல தேவர்கள் பாறில் உள்ள பெரியோர்கள் கங்கை ஆதியாம் தீர்த்தங்கள் தேசங்கள் காலங்கள் நான்கு மறைகள் அங்கமாறு மந்திரங்கள் தவங்கள் எல்லாம் பொய்யின்னு சொல்லலாமா சொன்னால் தப்பு இல்லையா இவ்வளோ பெரிய விஷயங்களை தப் இது வந்து பொய்யின்னு நம்ம சொல்கிறமே இது தப்பு இல்லையா பாவமாகாதா அப்படின்னு சொன்னால் க அது நம்மகிட்ட விட்டுற கனவு என்பது பொய்யா மெய்யா கனவு உண்மை கனவு பொய் என்று சொன்னால் நாம் மேற்சொன்ன புனிதமான விஷயங்கள் அனைத்தையும் என்னென்னு சொல்லிடலாம் பொய் என்று சொல்லலாம் கனவு உண்மை என்று சொன்னால் மேற் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் முடிவை உனக்கு விட்டு விடுகிறேன் சரி பொய்யை பேசுபவர்களுக்கு பட்டம் கொடுக்கிறது புராணம் மெய்யை பேசுகிறவர்களுக்கு பட்டம் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது அப்படின்னா அவர்களுக்கு சாத்திரம் எதுவும் கிடையாது அவர்களுக்கு விதி எதுவும் கிடையாது நாம கற்பனை பண்ணிக்க நாம ஞானியாக கற்பனை பண்ணி நமக்கு எதுவும் விதி கிடையாது கற்பனை பண்ணிக்கிற கூடாது புரியுதா அந்த அனுபவம் ஏன்னா பொதுவாகவே நமக்கு எப்பயுமே அந்த அல்டிமேட் தான் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஃபர்ஸ்ட் ரேங்கே தான் தரணும்னு நினைப்பேன் அப்படி இல்லை அடைய வேண்டிய இலக்கு இருக்கிறோம் பொய்யின்னா என்ன நாமரூபங்கள் பூதமாகிய மாயை மெய்யின்னா என்ன சச்சித்தானந்தமாய் வியாபிக்கும் ஆன்மாதை அப்ப மாயை என்பது ஏது உடையார் யார் எப்படி வந்தது வருவானே மாயை என்பது பிரம்மத்தின் பேரா அப்படின்னா வஸ்து இரண்டாயிரம் மாய என்பது பிரம்மத்திற்கு ஒன்றாக வஸ்து பொய்யாகிறது இப்போ மாயை என்பது ஏது அப்போ வரிசையாததுக்கு விளக்கம் அதனை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் தொண்ணூத்தஞ்சாவது கவி அவாத்திய வடிவாகும் இது தனக்கு உலது உடல் யான் உலகுமை எனும் அவர் உடையோர்கள் கதையில்லாத பொய் வந்தது என்று கண்டவேரி மைந்தால் விதனமாயை ஏன் வந்ததென்றால் புத்திவிச்சாரம் அற்றதாலே அப்புறம் நல்ல ஒரு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு மாயாவி மாயாவியினுடைய சக்தி அப்போ மாயாவை காட்டும் வித்தைகள் இதில் கண்ணுக்கு தெரிகிறது மாயாவை தெரிகிறார் மாயாவை காட்டும் வித்தைகள் தெரிகின்றன அதுபோல் மாய சக்தி கண்ணுக்கு தெரிவதில்லை இந்த பிரம்மம் இருக்கிறது பிரம்மத்தினுடைய இந்த நாமரூப பிரபஞ்சங்கள் ஜீவேஸ்வர ஜெகத் இருக்கிறது ரெண்டும் நமக்கு பிரத்யட்சம் ஆனால் பிரம்மசக்திகள் ஆனந்தம் அது மட்டும் நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது அடுத்து இந்த சக்தி இருக்கா இல்லையான்றது ஒரு பெரிய விவாதத்திற்கு உட்படுவது சரி இருக்குன்றதுக்கு சில விஷயங்களை சொல்றாரு என்ன சொல்றாரு இருக்குன்னா ரெண்டு பொருள் வந்துடும் அதனாலதான் இருக்குன்றதை முழுமையாகவும் சொல்றதுக்கு இல்லை பிரம்மத்திற்கு கண்ணியமா ஒரு பொருள் இருக்குன்னு ஆய் பேரும் அந்த ஹானி பிரம்மத்துக்கு கொடுக்கூடாது பிரம்மம் என்பது அத்வைத வஸ்து அப்ப இருக்குதா இல்லையானா இருக்குதுன்னு சொல்லலை இல்லையனும் சொல்லலை அப்படின்றார் எதுபோல் அது இருக்குதுன்றதுக்கு சில ஊர்ஜிதங்கள் என்னென்னலாம் இந்த உலகத்தின் நடைமுறைகள் எப் எப்படியெல்லாம் இருக்குது கருப்பை முட்டையில் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாராய் அருப்பமாம் சக்தி நியமம் இல்லாவிடில் அரசியலா நகர் போலா அது மட்டும் இல்லைன்னு சொன்னால் உலகம் தலைகளாக மாறிவிடும் எந்த ஒழுங்கும் இல்லாமல் போய்விடும் காலங்காலத்தால் டைம் செட் பண்ணுறோம்ல வாக்கில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னா ஆறு ஆறரைக்கு என்ன நம்பிக்கையோட ஆறு மணிக்கு வெளியே என்ன ஆயிரும் நான் வெளிச்சம் பரவீரும் சூரிய உதயம் வரும்ன்றதுக்கு தான் டைம் செட் பண்ணுறான் ஒரு நாளைக்கு சூரிய உதயமே இல்லைன்னு சொன்னால் நாம் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்புறம் சில நியமத்திற்கு உட்பட்டு எல்லாம் இருக்குது நம்ம உணவு உண்கிறோம் அது ப்ராசஸ் ஆகி அதாவது கழிவை வெளியே வெளியேற்றுறதுக்கு இயற்கையில் கரெக்டாக எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கு ஏதாவது சிக்கல்ச்சுனா என்ன ஆகும் இன்டேக்கும் சிக்கல் ஆயிடுச்சு அவுட்லெட்டு சிக்கல் ஆயிடுச்சு என்ன ஆகும் நியமம் இல்லாட்டினா போச்சு முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சும் காணவும் அறியப்படாத அவாட்சிய வடிவுன்னு சொல்றீங்க இதை எப்படி சாமி திரிச்சு பார்க்கிறது எப்படி முக்தி அடைவது எப்படி அப்ப என்ன சொல்றாங்க சக்தி இருக்குதுன்னு தான் சொல்கிறான் ஆனால் இந்த வாயு தம்பனம் ஜலத்தம்பனம் தேயுத்தம்பனம் மணிமந்திரம் ஔஷதங்களால் கட்டுப்படுத்துகிறானே அவனுக்கு அந்த வாயு ஜலம் அக்னி ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதுவுமே வர்றதில்ல தண்ணியிலேயே நடக்கிறான் நெருப்புக்குள்ளேயே நடக்கிறான் காற்றிலேயே நடக்கிறான் அவனுக்கு அந்தந்த சக்திகள் என்ன பண்ணுறதில்ல ஒன்றும் அதுபோல் ஜீவன் முக்கிய மாயா சக்தி ஒன்றும் இல்லை அவங்க சொல்கிறாங்க இல்லைன்றாங்க அதனால் நாம் ஏன் சப்த பிரமாணத்தை ஏற்றுக்கிறோம் யானையில் சொல்றாங்க மாயை என்ற ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க அப்போ அவங்க சொல்றதுதான் ஏற்றுக்கிற முடியும் அடுத்ததாக வரக்கூடிய தலைப்புகளை என்னென்ன தலைப்புகளில் பிரிக்கிறாங்கன்னா மூன்று வகையான குண இது முக்குணங்கள் மூடமும் கோரமும் சாந்தமும் மூடம் கோரம் சாந்தம் தமோகுணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மூடம் ரஜோகுணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கோரம் சத்துவகுணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சச்சித்தானந்தம் அப்படின்றத பற்றி பெரிய விளக்கம் இங்க பண்ண ஆராய்ச்சி மாதிரி எந்த நூலையும் இல்லை ஜட ஜடமாகிய மூட தருகள்ளுமண்களில் சத்து வெளிப்படுது பிரம்மத்தின் சத்து தன்மை வெளிப்படுது காமாதி குணங்களில் கோரகுணத்தில் எது வெளிப்படுது சித்துத்தன்மை வெளிப்படுது அப்புறம் வைராக்கியம் முதலான நற்குணங்கள்ல என்ன வெளிப்படுது சாந்தத்தில் என்ன வெளிப்படுது ஆனந்தகுணம் வெளிப்படுது சுவாமி சத்தும் சித்தும் வெளிப்படுறது ஒண்ணு போல இருக்கு எல்லா உயிர்கள்லையும் ஆனா ஆனந்தத்தன்மை வெளிப்படுறது எல்லா உயிர்களையும் ஒண்ணு போல இல்லையேன்னா அதற்கு காரணம் அவர்களுடைய குண குண பேதங்கள் விருத்தி பேதங்கள் அப்படின்ற அடுத்து வகைகளை சொல்ற நூத்தி பதினாறு விடய சுகமதில் வருதல் பிரிய மாத்திரமாகும் வெகு பிரியம் ஆன்மாவிதான் விடய சுகம் வகு பெரிய மாறி வரும் ஆன்மாவில் வெகு பிரிய மாறாதுதான் விடய சுகம் விடலுமாம் கொழலுமாம் ஆன்மாவை விடுவதவர் கொள்வதவர் விடய சுக போகங்கள் விடும் அவனை அவனால் விடப்படாது ஒரு நாளுமே அப்ப ஆன்ம சுகம் விடய சுகம் என்பதை என்ன பிரிச்சு பார்க்குறேன் அடுத்தது ஆன்மாவின் வகைகள் என்ன ஆன்மா கவுன ஆன்மா மித்தை ஆன்மா கர்த்தா ஆன்மா அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது முக்கிய ஆன்மா நமக்கு கவுன ஆன்மாவை விட்டணும் மித்தையான்மாவை விட்டனும் கர்த்தா ஆன்மாவை விட்டனும் எதை விடக்கூடாது முக்கிய ஆன்மாவாகிய நம்மை ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது அதுக்கெல்லாம் எந்தெந்த தருணத்துல கௌன ஆன்மா எத எது மித்தையாண்மான்லாம் நல்ல விளக்கமா ஜீவான்மா எல்லாம் போட்டு கடைசில முக்கியமாகிய ஞான ஆன்மா எது என்பதையும் விளக்கிறார் அடுத்து ஆனந்தங்களின் வகைகள் எனது போகத்தில் வறு சுகம் கேள்வி எண் நாற்பத்தி கவித்தி இருபத்தி ரெண்டு சுகம் விடய சுகம் நித்திரை போதுள்ளது பிரம்ம சுகம் மோகத்து அனந்தரில் சுகம் வாசனை சுகம் முழு ஆன்ம சுகம் யோகத்தில் உள்ளது முக்கிய சுகம் உதாசீனம் உற்ற சுகம் நிச சுகமதான் ஏக்கத்தை நோக்கல் அதுவித சுகம் வாக்கியம் எழுந்த சுகம் யான சுகமேனா வெளியே உள்ள பொருட்களை அனுபவிக்கிறது விஷய சுக ஆனந்தம் அது சளிப்படைஞ்சிடும் அது வெளியே சளிப்படைஞ்சி உள்ள வந்து தூங்குவது வாசன ஆனந்தம் அல்லது பிரம்மானந்தம் இங்கே என்ன பண்ணி நல்லா தூங்கிடறேன் இந்த தூங்கி அது சாரி பிரம்மானந்தம் சொல்லணும் வாசனானந்தம்னு சொல்ல கூட வெளியில போய் விஷய புகழ் அனுபவிக்கிறதுக்கு விஷய ஆனந்தம் பேரு அதில் சளிப்புற்று வந்து கிடக்கிறதுக்கு என்ன ஆனந்தம் பேர் பிரம்மானந்தம் அல்லது நித்திரை சுகம் இந்த நித்திரை அனுபவிச்ச அனுபவம் வந்து தூங்க திரும்ப திரும்ப தூங்க போறானே அது வாசனா அப்புறம் இரண்டு இன்பதுன்ப அனுபவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய சுகத்துக்கு என்னென்னு பேரு உதாசீனம் உற்ற சுகம் அதுக்கு என்ன பேரு உதாசீனம் உற்ற சுகம் அப்புறம் சமாதி பயிற்சிகளை செய்து அனுபவிக்கக்கூடிய சுகம் இருக்கு சமாதி பயிற்சி செய்யக்கூடிய அந்த அனுபவத்துக்கு என்ன என்ன சொல்கிற சொல்கிறாங்க முக்கிய ஆனந்தம் அதுக்கு பேர் என்னது முக்கிய ஆனந்தம் தெரிதான அப்புறம் முக்கிய ஆனந்தம் மற்ற மூன்று ஆனந்தங்களை அதுக்கப்புறம் பின்னாடி வேறு வேறு இடங்களில் வேறு வேறு தருணங்களில் சொல்கிறாங்க இந்த பாடம் படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வித்யா ஆனந்தம் சச்சித்த ஆனந்தத்தை பற்றி விளக்கமாக படிக்கிறப்ப ஆனந்தத்தை அங்கே விளக்குனாங்களே அது ஒரு அது ஒரு அத்வைத ஆனந்தம்னு பேரு மனுடன் மனுட கந்தர்வன் தேவ நன்மா கந்தர்வன் பொன்பிதிரோடே படும்மாசானர்கள் கருமத்தேவர்கள் பகர் முக்கியர் இந்திரன் ஆசான் எனமார் பிரஜாபதி என் பொன் கர்ப்ப பிரம்மன் என்று இன்னோர்கள் பிண ஆனந்தங்கள் நுரையான் பிரளய வெள்ளக் கடல் பிரம்மானந்தம் என்பது பிரளய வெள்ளத்தில் இருக்கக்கூடிய கடல் போல ஏகமா இருக்கும் பிரளய வெள்ளக்கடல் அதில் இருக்கக்கூடிய நுரை குமிழி போல இருக்கக்கூடியது எது பிரம்மதேவன் அனுபவிக்கும் ஆனந்தம் பிரம்மதேவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் எப்படிப்பட்டது பதினோரு பேருக்குள் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தில் நூறின் மடங்குகளாக இருக்கிறது ஒரு மனிதனில் தொடங்கி பிரம்மதேவன் வரையிலும் பதினோரு லெவல்ஸ் வச்சு அந்த பிரம்மதேவன் அனுபவிக்கும் ஆனந்தமே பிரளய வெள்ளக்கடலின் நுரை போல ஞானியின் ஆனந்தம் எதுபோல இருக்கிறது பிரம்ம பிரளயக்கடலில் பிரம்ம பிரளயக்கடலில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தை போல இருக்கிறது எல்லையத்தை அந்த ஆனந்தத்தை அளந்து சொல்ல முடியாது அடுத்து இந்த சச்சித் ஆனந்தம் என்று ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது என்பதற்கு விளக்கம் தாரங்கள்னு சொல்கிறப்ப நீர்ன்னு சொன்னால் என்னது குளிர் இலகள் வெண்மை பூன்னு சொன்னால் என்னது மனம் அதனுடைய மென்மை அப்புறம் நுண்ணது நிறமாக ஒளி அதுபோல் அக்னின்னு சொன்னால் ஒளி தவணம் செம்மை பூன்னு சொன்னால் என்னது அதனுடைய மென்மைத்தன்மை அதனுடைய நிறம் அதனுடைய ஸ்பர்ஷம் இப்படி எல்லாம் சொன்னாலும் அது ஒரு பொருளை குறிப்பது அதுபோல் சச்சிதானந்தம் ஒரு பொருளை குறிப்பது சொல்லி பிரம்மத்திற்கு விதி குணங்கள் விளக்கு குணங்கள் சொல்லி நிறைய பெயர்களை சொன்னாலும் அது எந்த பொருளைத்தான் குறிக்கிறது ஒரு பொருளை அது உன்னைத்தான் குறிக்கிறது என்று சொல்றாரு அடுத்தது சத்து சித்து ஆனந்தம் ஒன்றுக்கொன்று சமன்படுத்துவதற்கு சத்துக்கு எதிரான பொருள் அசத்து பொருளாதான் இருக்கும் அதனால சித்து பொருள் சத்துக்கு வேறாக இருக்க முடியாது அசத்து பொருள்ன்ற ஒன்று இல்லை அதனால் சத்து பொருளாகத்தான் இருக்கணும் எதுவும் சித்தும் இருக்கணும் சித்துக்கு எதிரான பொருள் ஜட பொருளாகத்தான் இருக்கணும் ஜட பொருளுக்கு உண்மையிலே இருப்புத்தன்மை கிடையாது அதனால் அது இல்லாத பொருளாகிடும் அதனால் ஆனந்தமும் அதுக்கு வேறாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறுக்க முடியாது சத்து இசை கொட்டு சித்த இசை கொட்டு ஆனந்தம்னே அடுத்து ஞா ஞான பூமிகள் ஏழு அஞ்ஞான பூமிகள் ஏழு ஞான பூமி முதல்ல அஞ்ஞான பூமிகளை சொல்லிடுறார் என்ன சொல்கிறாரு தனி வித்து சாக்கிரம் சாக்கிரம் சாக்கிரத்தை சார்ந்த கனவு இருக்கு முதல் வித்து சாக்கிரம் சாக்கிரம் மகா சாக்கிரம் சாக்கிரத்தை சார்ந்த கனவு கனவு கனவு சாக்கிரம் சுழுத்தி என்று ஏழும் அஞ்ஞான பூமிகள் அது இந்த ஏழு பூமிகள் நமக்கு அன்றாடம் அனுபவம் இப்போ நாம் அதுக்குள்ளே தான் இருந்துட்டுருக்கோம் அடுத்தது என்னது ஞான பூமிகள் ஏழு எனது சுப இச்சை விசாரணை தனுமானசி தத்துவாபக்தி அசம்சக்தி பதார்த்தபாவனை துரியம் இது ஞான பூமிகள் ஏழு அப்போ இந்த ஆத்மவிசாரம் செய்ய வருபவர்கள் இருக்கக்கூடிய பூமிக்கு சுப இச்சை என்று பெயர் இந்த பூமிக்கு வந்தாலே எது கை வந்த மாதிரி தான் அர்த்தம் முக்தி கைவரப்பெற்றது என்றுதான் அர்த்தம் இதில் ஜீவன் முக்த ஞானியினுடைய பூமி என்னன்னா எனது சத்துவாபக்தி பூமி ஜீவன் முக்த ஞானி அப்போ சுபயிச்சை விசாரணை தடுமான சீந்த மூன்று பூமிகளுக்கு என்னன்னு சொல்கிறோம் அபியாச பூமி என்று சொல்லுகிறோம் அதுக்கு என்ன சொல்கிறோம் அது சாக்கிரம் சுளுத்தி போல சொல்கிறோம் ஜீவன் முக்தஸ்தானம் வந்து சத்துவாபக்தி பூமி அதற்கு மேலே இருக்கக்கூடியது வரண் வரியான் வருட்டன்றது போல உள்ள பூமி அது கா காட சுளுத்தி அப்புறம் துரியாதீதம் அப்படின்னு இதை வகைப்படுத்துகிறாங்க இதில் ஒரு உறுதிப்பாடு கொடுக்குறாங்க இந்த மூன்று பூமிகளில் சுவைச்சை விசாரணை தடுவானசி பூமிகளில் வந்து பிராரத்த கர்ம வசத்தினால் ஜீவன்முக்தி ஞானிய ஞானம் பெறாமல் யாராவது இந்த உடம்பை நீத்தார்கள் என்றால் அவர்களுக்கு மீண்டும் எனது எந்த இடத்தில் அவர்கள் நீத்தார்களோ அதே போன்ற சூழ்நிலையோடு மீண்டும் அந்த அபியாசத்தை தொடர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே சுவையிச்சை வந்தார்கள் என்றால் அவர்கள் எது கிடைக்கிறது உறுதி ஜீவன் முக்தி அடைவது என்பது உறுதி ஒரு தடவை இதில் அட்மிஷன் போட்டுட்டால் போதும் திரும்ப திரும்ப மேல் மேல் நோக்கி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போய்கொண்டிருக்கலாம் என்று உறுதியை சொல்லுகிறார்கள் அடுத்ததாக இந்த கேட்குறாரு சாமி மிளையச்சருக்கு கூட இந்த ஓர் ரெண்டு பூமியிலிருந்தால் ஞானம் கிடச்சிரும்னு சொல்கிறீங்களே ஆனால் உலகத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா எல்லாரும் குடும்பமும் விட்டு ஏகாங்கியானோர் அல்லாமல் முக்தி பெறாருன்னு சொல்கிறாங்களே வீட்டை விட்டுறணும் தனியாக இருக்கணும் அப்படி தவம் பண்ணால்தான் ஞானம் கிடைக்கும் சந்யாசம் வாங்கணும்னு சொல்கிறாங்களே தானே அப்போ என்ன சொல்கிறாரு சந்யாசங்களின் வகைகளை சொல்லிட்டு குடீசகம் வெகுதகம் அம்சம் பரமம்சம்னு சன்னியாசங்களில் நாலு வகை இருக்குப்பா தம்பி ஆனால் இந்த நாலு சன்னியாசத்துக்கும் மூலம் எதுன்னு சொன்னால் எனது வைராக்கியம்தான் காரணம் வைராகியம் வரப்பெற்றவனுக்கு சந்நியாசம் பளிக்கும் இந்த இந்த இல்லாலும் குடும்பமும் விட்டு ஏகாங்கி ஆவதனால சன்னியாசம் கிடைக்காது அதை வச்சு சன்னியாசத்தை வேஷத்தை வைத்து அளந்து விடாதே அப்படின்னு விட்டகழும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடம் அன்றே அப்படின் சொல்லி அதற்கடுத்து இந்த வைராகியத்தையும் மந்த வைராக்கியம் தீவிர வைராகியம் தீவிர தர வைராகியம் பிரிக்கிறார் மந்த வைராக்கியம்னா அவசர அவசரமாக வீட்டில் பிரச்சனையாகி ஓடி வந்து சாமியாராக வரப்போகிறேன்னு சொல்கிறது அது உறுதியாக இருப்பாங்கன்றதுக்கு நம்பிக்கை இல்லை தீவிர வைராகியம்னால் இந்த உடம்பு இருக்கிற காலம் வரையிலும் நான் என்ன வைராக்கியமாக இருந்து எல்லா விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு ஞான அபியாசம் செய்வேன் என்பது அடுத்து வந்து தீவிரதர வைராகியம் என்பது இந்த உலகம் மாத்திரமல்ல சொர்க்கலோக பிராப்திகளும் எனக்கு வேண்டியதில்லை என்று முழுமையாக என்ன பண்றது ஞானத்திற்காகவே பயிற்சி செய்வது இந்த தீவிரதர வைராகியத்துல என்ன பண்றாங்க இன்னும் ரெண்டா பிரிக்கிறாங்க தீவிர வைராகியத்துல ரெண்டு சந்யாசமும் தீவிரதர வைராகியத்தில் ரெண்டு சன்னியாசமாக பிரிக்கிறாங்க என்னென்னது குடீசகம் வெகுசகம் வெகுதகம் என்பது தீவிர வைராகியத்திலும் அதுக்கப்புறம் அம்சம் பரமம்சம் என்பது தீவிரதர வைராகியத்திலுமா பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அம்சம் பரமம்சத்தை இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க பரமம்ச சந்யாசத்தை ஜிக்யாசும் ஞானவான்னு பிரிக்கிறாங்க ஜிக்னியாசமும் எப்படி பிரிக்கிறாங்க ஜிக்யாசுமே ஜிக்யாசுனோ நாங்கள்லாம் இப்போ ஜிக்யாசு எப்படி பிரிக்கிறாங்கன்னா பிரம்மச்சாரியாக உணவை மற்றவர்கள பிச்சை ஏற்றுப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஜிக்யாசுன்னு பேர் இது என்னது மிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு அது அதுக்கப்புறம் ஞானவான்றவருக்கு என்ன சுங்ஞானவான் அவர் அவர் தூய ஜீவன் முக்தர் என்ன ஜிக்யாசுல ரெண்டு வகையில தான் சொன்னது ஒருத்தர் பிச்சை எடுத்து சாப்பிட்றதும் ஒருத்தர் என்ன பண்றது குடும்பத்துல இருந்து செய்யறதும் ஜிக்யாசூலையே ரெண்டு வகையா பிரிக்கிறார் ஒருத்தர் பிரம்மச்சாரியா இருந்து ஜிக்யாசுவா இருக்கிறார் இன்னொருத்தர் குடும்பத்தில் இருந்து கடமைகளை செய்து கொண்டு ஜிக்யாசா இருக்கார் அது நமக்கு இங்கே கண்கூடா தெரியுது ஞானவான்றவர் பரவம்ச சன்னியாசத்துல வருது அவர் தான் யாரு தூய ஜீவன் முத்தர் அவருக்குத்தான் இந்த உலகிலேயே என்ன முக்தி கிடைக்கிறது அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் ஜின்யாசுக்கெல்லாம் பார்க்கலாம் அட்மிஷன் போட்டிருக்கீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணுறது இந்த படிக்கிறதை பொறுத்து பரீட்சை எழுதுறதை பொறுத்து அது இந்த பிறவிலையா ஞானமானால் அல்லது இனி வரும் பிறவிகளிலா அது நம்ம நாம முடிவு பண்ண முடியாது ஆத்மவிசாரத்தின் தீவிர தன்மையை பொறுத்து ஜிக்னாசு என்பவர் ஞானவானாக இப்பிறவியிலேயே ஆகலாம் அல்லது இனி வரும் பிறவிகளில் அவர் இந்த ஞான அபியாசத்தை தொடராமென்று சொல்லி எதுவாக இருந்தாலும் சுருதி சுருதி யுக்தி அனுபூதியை வரிசைப்படுத்தி பின்பற்றி கொள் சொல்லி முடிக்கிறார்கள் கடைசியில் சில கேள்விகள் இதுக்கடுத்து என்னென்ன கேள்விகள்னால் நான் என்ற பிரம்மம் அதை பற்றி ஒரு கேள்வி அதுக்கடுத்து இந்த ஆனந்தம் எப்படி எல்லாமாக நிறைந்தது என்பதை பற்றி நூற்றி அறுபத்தி ஆறாவது பாட்டில் நூற்றி அறுபத்தி எட்டில் இந்த ஆனந்தத்தை எப்படி அனுபவிப்பது என்பதை பற்றி இருக்குது நூற்றி அறுபத்தொன்பதில் இந்த விருத்தியை அடக்குவதற்கு வேறு ஏதாவது வடிகள் உண்டா அப்படின்னு கேள்வி அப்புறம் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது கவியில் காரணசரீரத்தை களைவது எப்படி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறாங்க நூற்றி சித்தம் அலைதால் விவகாரத்தில் எப்படி கூடும் மனம் கொண்டிருக்கும் விவகாரம் எப்படி செய்ய முடியும் இப்படியாக ஐம்பத்தொம்பது கேள்விகளோடு நிறைவு செய்யப்பட்டு கிடைச்சில நான் சித்து நான் சத்து நான் சித்து நான் ஆனந்தம் என்று தாண்டவராய சுவாமிகள் ஆனந்த களிநடம் கொள்கிறார்கள் அந்த ஆனந்த களிநடம் குடியும் பொழுது இதுவே வித்யானந்தம் என்று சொல்கிறார்கள் அதே என்ன சொல்கிறாங்க அதுக்கு நன்றி சொல்கிறாங்க தன்னுடைய அன்னையையும் தன்னுடைய பிதாவையும் நன்றி சொல்லி அப்புறம் தனக்கு இந்த யோகத்தில் வந்து போதித்த ஞான குருவையும் எல்லாம் உள்ள ஈஸ்வரனையும் சொல்லி யார் வந்து இந்த சத்குருவினுடைய திருப்பாதத்தை அபிஷேகம் செய்து அந்த குணலை அந்த நீரை தலையில் தெளித்து கொண்டால் உலகில் உள்ள எல்லா தீர்த்தங்களையும் ஆடிய பலன்களை அடைவார்கள் இந்த கைவல்ய நூலை படித்தவர்களும் உலகில் எல்லா ஞான நூல்களையும் கற்றவர்களாகுவார்கள் என்று சொல்லி அவர்கள் ஞானிகளே என்று சொல்லி முடிக்கிறார்கள் இந்தளவிலே கைவல்ய நாணீத நூல் கைவினை நவநியதம் சந்தேகம் தெளிதல் படலத்தினுடைய முதற் பகுதி வகுப்பு இப்பொழுது நிறைவேறுகிறது ரோதிகளை சுவாமி வேதானந்தானந்தா நூறு பாடல்களுக்கு சந்தேகம் தெளிதலினே நூறு பாடல்களுக்கு மிக விரிவாகவும் தெளிவாகவும் பாட நடத்தினாங்க சொ சொன்னார்கள் அடுத்த எண்பது பாட்டுக்கு மேலோட்டமாக நம்ம சொல்கிறது ஸ்கைவியூன்னு சொல்லுவோம் வாங் நோக்கு மேலேருந்து பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பற்றியும் எந்தது பாட்டையும் ஓரளவுக்கு நமக்கு அறிமுகம் செய்த இந்த இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா நம்முடைய கீதையினுடைய சாரத்தை கொண்ட கீதாச்சாரத்தாளாட்டு அதில் தாலாட்டு என்பது தமிழ் இலக்கியத்திலே பின்னாடி வந்து சிற்றலக்கிய வகையைச் சேர்ந்து பிரபந்த வகையைச் சேர்ந்து தாலாட்டு பிரபந்தம் அதை ஒரே ராகத்தில் தான் பாடுவாங்க அந்த பாட் அதையும் அது ரொம்ப எளிமையானது ஆனால் ஆழமானது அதை படித்தாலே பகவத்கீதையினுடைய நிச்சயமாக ஞானகாண்டத்தினுடைய சார முழுக்க இருக்க அதையும் ரெண்டு பெண்மணிகள் பாடம் ஒரு பெண்மணி பொருள் சமன் ஆக அப்போ நமக்கு ரெண்டு பாடம் படித்த மாதிரி ஆகிட்டு இதுக்கெல்லாம் நாம் மிக கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் வர வர நல்லா இந்த பாடலத்தினுடைய சந்தேகம் தெளிதல் பகுதி ரெண்டு சித்திர நடக்கும் அது தொள்ளையில் பள்ளி பள்ளி கல்வித்துறை கையில் இருக்கு எப்போ பச்சை எழுதி எப்போ லீவு விடலாம்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் லீவு விட முடியும் இப்ப இன்னைக்கு ஒரு வேடிக்கை ரெண்டாம் தேதி அன்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறதா இருந்தது ஜனவரி ரெண்டு வியாழக்கிழமை அதில் சில வாத்தியார்கள் சில ஆசிரியப் பெருமக்கள் இந்த தேர்தலுக்காக தேர்தல் பணி செய்வதற்காக போயிருக்காங்க நாளைக்கு அதாவது ரெண்டாம் தேதி அன்னைக்கு எண்ணிக்கை இருக்கா அதனால் அதுக்கும் சில ஆசிரியர்கள் போக வேண்டியிருக்கா அதனால் நீங்கள் பள்ளிக்கூடத்தை வச்சுக்கப்படாது அந்த தேர்தல் பணி எண்ணிக்கை மூணாந்தேதியும் தொடரலாம் அதனால் மூணாந்தேதியும் எங்களுக்கு லீவு வேணும்னு கேட்டு அதை விட்டுவிட்டு இப்போ நாலாந்தேதி திறக்கச் சொல்லி நமக்கு ஆணை நாலாந்தேதி நாலாந்தேதி இன்றைக்கி என்ன பாருங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி எதுவும் தொடங்கப்படாதுங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை சனியில் தொடங்குனா என்ன ஆகும் தொடரும் முடிவுக்கு வராது கட்டடம் படிப்பு இதெல்லாம் சனிக்கிழமை தொடங்கப்படாது இல்லையா பெருந்தும் தொடங்கலாம் என்ற தொடரட்டும் அது தப்பு இல்லை சனிக்கிழமைக்குன்னு சொல்லி அதனால் எப்போ லீவ் விட சொல்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் லீவு விட முடியும் லீவு விட்டால் தான் நம்மளால் நடத்த முடியும் இல்லைன்னா ஆண்கள் எங்கேயும் தங்க வச்சுருவோம் பொம்பளைங்க பெண்மணிகளை தங்க வைக்கிறது கொஞ்சம் சிரமம் ஒரு தடவை கண்ணனுடைய ஆஃபீஸ் ரூமில் தங்குவச்சு தான் லட்டின் வந்து பின்னாடி அது கொஞ்சம் சிரமம் அங்கே ரெண்டோ நம்ம தான் இருந்தது அந்தமாரி செங்கட சங்கடங்கள்லாம் வேண்டாம் அதனால் சித்திர நிச்சயம் எப்படி இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்குள்ளே லீவு விட்ருவாங்க நார்மலாக எங் எங்கள் எங்கள் பள்ளிக்கூடங்களில் சித்திர ஒன்றாம் தேதியிலிருந்து அப்படி அதுதான்